முதல் ஸ்லோகம் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் படிக்கலாம் நமஸ்ரீசங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோகிராசைகர்மனே முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் காரணே த்தனந்தமய மோதாதிவீம் தோசைஸ்து தன்மோவே பஞ்சதசி முதல் அத்தியாயம் பிரத்யக் தத்துவ விவேகம் இது பத்தாவது வகுப்பு இதில் ஆரம்பத்தில் தன்னை பற்றி ஆத்மாவை பற்றி சொன்னார் நான் யார் நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது அதில் அறிவு பூர்வமாக விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலையை எடுத்துக்கிட்டு சத்து சித்து ஆனந்த சொரூபம் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது நான் இருக்கின்றேன் என்பது தெரிகிறது அந்த உணர்வும் தெரிகிறது நான் ஆனந்த சொரூபம் என்பது மட்டும் சரியாக தெரியவில்லை சில நேரம் சந்தோஷமாக இருக்கேன் சில நேரம் சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு சச்சிதானந்த சுரூபம்னா ஆனந்த ஸ்வரூபம் மட்டும் சரியாக விளங்கலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு ஒரு தடை இருக்கிறது அறியாமை இருக்கிறது அறியாமையின் விளைவாக ஆனந்தம் விளங்கியும் விளங்காமலும் இருக்கிறது என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது நான் சாரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் வரைக்கும் பேசுகிறபடி சுருக்கமாக சாரம் சொல்கிறேன் அப்போ அந்த அறியாமையை விளக்குவதற்காக அந்த அறியாமை எங்கே இருந்து வந்துச்சு எப்போ வந்துச்சு அறியாமை இதே ஆனந்தத்துக்கு தடைன்னு சொன்னால் இந்த அறியாமை எப்போ வந்தது எதை பற்றி அறியாமை ஏதோ சயின்ஸ் தெரியலை விஞ்ஞானம் தெரியுது தெரியலை மேத்ஸ் தெரியலைங்கிற அறியாமை இல்லை நான் யார் நம்மளுடைய உண்மை சொரூபம் என்ன அப்படிங்கிற அறியாமையின் விளைவாக ஆனந்த சுரூபம் மறைக்கப்பட்டது இந்த அறியாமை எப்பொழுது வந்தவங்கும் பொழுது சிருஷ்டியை சொல்லி அறியாமைய சொன்னார் சிருஷ்டியில என்ன இருக்கு இந்த உலகத்துல கடவுள்னு ஒரு தத்துவம் இருக்கு நான் ஜீவர்கள் ஒரு தத்துவம் இருக்கு இந்த பஞ்சபூதம் இந்த மூனத்தவர் அவர் எதுவுமே கிடையாது அப்ப என்ன சொன்னார் இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லும் பொழுது பிரகிருதி அப்படின்னு ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்தி பிரம்மன் ஏற்கனவே இருக்கு பிரம்மன் ஆத்மா அது ரெண்டி ஒன்னொரு நிரூபணம் பண்ணார் இந்த பிரம்மனும் பிரகிருதியும் சேரும் பொழுது அந்த பிரகிருதியில் சத் சத்துவ குணம் தமோகுணம் இருக்கு சத்துவகுணத்தை பிரதானமாக வைத்து கடவுள் தோன்றினார் ஈஸ்வரன் தோன்றினார் சத்துவகுணம் குறைந்த நிலை மலின சத்துவத்தை பிரதானமாக வைத்து ஜீவன் வெளிப்படுகிறான் இந்த உலகம் வெளிப்பட்டது தமோ குணத்தை பிரதானமாக வைத்தனர் அந்த ராஜோகுண பிரதான அறியாமை அங்குதான் அறியாமை இருக்கு அறியாமையின் விளைவாக ஜீவனை வெளிப்படுகிறான் அதுக்காக அந்த சிருஷ்டியை சொன்னார் சொல்லிட்டு பிறகு இந்த அறியாமல் இருப்பதால் இந்த ஜீவன் தன்னை மறந்ததால் ஆனந்தத்திற்காக வெளி விஷயத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான் சம்சார சக்கரத்தில் சுழந்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு ஒரு பூச்சி உதாரணம் சொன்னார் ஒரு பூச்சி தண்ணியில் விழுந்துருச்சு ஒரு அலை வந்து அதை அடிச்சு ஏர் தப்பிக்கலாம்னு வருது இன்னொரு அளவு வந்து அடிச்சுட்டு போயிருது தப்பிக்கலாம்னு வருது இன்னொரு அலை அடிச்சிட்டு போயிடுது இப்படி அந்த அலையை வந்து ச அந்த துக்க சம்சார சூழலிருந்து வெளிவிடாமல் அந்த அலை தடுத்து போய்கிட்டே இருக்கு அப்படித்தான் ஜீவனும் இருக்கின்றான் அதற்கு சொல்லும் பொழுது என்ன செய்கிறான்னா இன்பத்தை அனுபவிப்பதற்காக செயல் செய்கிறான் செயல் வந்து என்ன செய்யறான் போகத்தை அனுபவிப்பு செயல் செயல் எதுக்கு செய்கிறான் போகத்தை போகம் எதற்குன்னா செயல் செய்வதற்கு சந்தோஷமா இருக்கணும்னு பணம் சம்பாதிக்கிறோம் நிறைய பொருள்களை வாங்குகிறோம் அதை அனுபவிக்கிறான் பிறகு எதுக்கு செயல் செய்யணும் இந்த அனுபவத்தை அனுபவிச்ச வாசனை என்ன இன்னும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு சொல்லி செயல் செய்ய தூண்டுது அப்போ செயல் போகம் போகம் டு செயல் செயல் டு போகம் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கான் பசிதீர உண்பதும் உறங்குவதும் ஆக முடியும்னார் தாய் மாணவர் சாப்பிட்றது தூங்கிறது சாப்பிட்றது தூங்கிறது இதை என்ன செய்கிறோம் அப்படின்னார் அவர் இப்படி சம்சார சக்கரத்தில் அந்த பூச்சியை போல் உழண்டு கொண்டிருக்கின்றோம் செயல் டு போகம் போகம் டு செயல் பிறப்பு டு இறப்பு இறப்பு டு பிறப்பு பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே வந்து இதனால என்னன்னா ஒரு நிலையான ஆனந்தம் இல்லை ஒரு முழுமையான அமைதி இல்லை இது ஏற்படுகிறது அப்படின்னார் அந்த முழுமையான அமைதியின்மை சுகம் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார் இதய இருட்டின் மின்னல் போல் அப்படின்னார் இதய இருட்டின் மின்னல் நிலை பெறும் என்றோ மின்னல் எப்படி வந்துட்டு போதும் அப்படித்தே சுகம் வந்துட்டு போதாம் ஒரு நிலையாக ஒரு ஆனந்தமாக நிறைவாக இருக்கிறோம்னா இல்லவே இல்லை அதற்கு காரணம் இந்த செயல் டு போகம் போகம் டு செயல் இப்படியே போய் சுற்றி சுழந்துக்கிட்டே இருக்கும்னு சொன்னார் இதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்பதற்கு போன கிளாஸில் பார்த்தோம் அதாவது மீண்டும் பூச்சி உதாரணத்தை சொன்னார் அந்த பூச்சி தத்தளிச்சு கட்டுருக்கு தண்ணிக்குள்ள இப்பயா பழையகான்னு சொல்லி அப்போ என்ன பண்ணுது அதனுடைய புண்ணிய வசத்தால்னார் புண்ணிய தர்மம் செஞ்சாத்த நாம் வந்து இந்த துக்க சம்சார கடல்ல வந்து மீள முடியும் என்ன நீங்கள் எவ்வளவு கோடி கோடியாக இருந்தாலும் பெரிய பிரதமர் பதவி என்ன பதவி இருந்தாலும் கூட புண்ணியம் இல்லாட்டி மனசில் இருக்கக்கூடிய துக்கம் போகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் என்ன சொன்னார்ன்னா பூச்சி விழுந்த உடனே உதாரணம் சொன்ன போன கிளாஸில் ஒரு வேடவன் வந்து ஒரு பறவையை குறிப்பாக்குறான் அடிக்கப் போகிறான் அடிக்கப் போன உடனே காலைல ஒரு எறும்பு வந்து கடிக்குது கடித்த உடனே குறி தவறி போயிடுது அந்த எறும்பு அந்த பறவையும் ஃப்ரெண்டு சின்னவன் சிறு வயசில் சிறுவர் கதையில் படிப்போம் நன்றியை மறக்கிறதுக்கு அவன் பிறகு என்ன பண்ணது இது அப்போ புண்ணியகர்மம் பண்ணிருச்சு அந்த பறவையை காப்பாற்றிருச்சு அந்த பூச்சி வந்து தண்ணியில் அந்த குளத்தில் தத்தளிச்சிக்கிட்டு மரத்து மேலே இது உட்காந்துருக்கு எது உட்காந்துருக்கு இந்த பறவை உட்காந்துருக்கு அது என்ன பண்ணுது இலையை கிள்ளி போடுது இரும்பு என்ன பண்ணுது இலையில ஏறி அழகாக வந்து உட்காந்து ஏறிது அது மாதிரி புண்ணியவசத்தால் அந்த பூச்சியை யாரோ ஒருத்தர் வந்து மேலே எடுத்து அந்த மரத்து நிணலில் விட்ட உடனே அது எப்படி ஆனந்தமாக இருக்கிறதோ அப்படி சத்குருவின் மூலமாக முறையாக பாடம் பயின்ற ஆச்சாரியரின் மூலமாக பஞ்சகோஷத்தின் விவேகத்தின் மூலமாக இவன் அறியாமையை நீக்குகின்றான் தன்னுடைய சுரூபத்தை அறிகின்றான்ங்கிறார் அதற்கு புண்ணிய கர்மம் ரொம்ப வேணுங்கிறார் அதாவது நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா பூஜை பண்ணுறோம் கோமம் பண்ணோம் புண்ணியம்தான் இல்லையன் சொல்லலை பால் அபிஷேகம் பண்ணுறோம் புண்ணியம் தர்ம காரியங்கள் பண்ணுறோம் எல்லாம் புண்ணியந்தான் இதனால் நமக்கு நிறைய சொத்து சுகம் எல்லாம் கிடைக்கிது அதெல்லாம் புண்ணியந்தான் பகவான் ஹையஸ்ட் புண்ணியதுன்னு சொல்கிறாரு தெரியுமா இங்கே வந்து உட்காந்து கிளாஸ் கேட்குறீங்களே நான் சொல்லலை கீதையில் ஏழாம் அத்தியாயத்தில் சொல்கிறாரு பக்தியை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் விளக்க போகிறார் பகவான் பக்தியை பற்றி விளக்கப்போ யார் உயர்ந்த பக்தன் அப்படிங்கிறார் அப்படி சொல்லும் என்ன சொல்கிறாருங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர்களில் யாரோ ஒருவன் என்னை பற்றிய தத்துவத்தை அறிய முயற்சி செய்கிறான்கிறார் என்னை பூஜை வண்ணம் முயற்சி செய்கிறான்னு சொல்லலை எனக்கு அபிஷேகம் பண்ண அதெல்லாம் பக்தர்கள்ங்கிறார் என்னை பூஜை பண்ணுறவன் பழத்தோட பூஜை பண்ணுறவன் கஷ்டத்துக்காக நீக்கிறதுக்கு பூஜை பண்ணுறவன் எனக்கு சந்தோஷம் வேணும்னு பூஜை பண்ணுறவன் அவனெல்லாம் பக்தன் தான் அவனுக்குன்னு அருள் புரிகிறேன் ஆனால் உயர்ந்த பக்தன் யாருன்னா ஆயிரக்கணக்கான பேர்களில் யாரோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிய தத்துவப்படி அறிய முயற்சி செய்கின்றானோ முயற்சி செய்கின்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்களில் யாரோ ஒருவன் உள்ளபடி அறிகிறான் அப்படி கணக்கு போட்டு பார்த்து லட்சத்தில் ஒரு ஆள் வர்றது கஷ்டம் அவனே உயர்ந்த பக்தன் அவனே எனக்கு மிகப் பிரியமானவன்கிறார் இந்த வேதாந்த விஷயத்துக்குள்ளே வர்றதே புண்ணியம் செஞ்சால் வர முடியும் லட்சத்தில் ஒருத்தருங்கிறார் பகவான் சொல்கிறார் பகவத்கீதையில் ஏழாவது அத்தியாயத்தில் மூணாவது சுலோகத்தில் நான் சொல்லலை இருந்தால் தான் உட்கார முடியும் இல்லாடி கிளாஸ்க்கே ஒருத்தர் உட்கார முடியாது பிறகு புரிஞ்சுறது ரெண்டாவது அதுக்கடுத்த புண்ணியம் புண்ணிய தர்மத்தின் வசத்தால் முறையாக கற்ற குருவும் தத்துவத்தை புரிந்த குருவும் வாய்ப்பார்கள் அந்த குருவின் மூலமாக இவன் அறியாமையை அகற்றுகிறான் அப்படிங்கிறார் இந்த பஞ்ச கோஷ மூலமாக அறியாமையை அகற்றுகிறான்னு சொன்னார் அந்த பஞ்சகோஷ விவேகம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் சொல்லி நம்மட் இருக்கக்கூடிய அந்த சரீரத்தை ஐந்து தான் பிரித்தார் கோஷம்னா மறைத்தல் எதை மறைச்சிருக்கு நம்மளுடைய உண்மை சுரூபமான ஆத்மாவை ஐந்து கோஷங்கள் மறைத்திருக்கிறது அன்னமயம்னா என்ன இந்த கண்ணுக்கு தெரிகிற உடல் அன்னமய கோஷம் இது உணவிலேயே வளர்ந்து உணவிலேயே இருந்து உணவாகவே மாறுகிறது இது அன்னமய கோஷம் அன்னமயம் இது உணவு மயம் சாப்பாட்டில் தான் உருவாகுது சாப்பாட்டில் தான் இருக்குது சாப்பாடாகவே மாறிடும் வேற ஒரு ஜீவராசிக்கு சாப்பாடாக போயிடும் ஒன்று உரமாக பயிர்களுக்கு போயிடும் நெருப்பில் போச்சு தண்ணியில் போச்சுன்னா மீன்களுக்கு போயிடும் பூம்பிக்கல போனால் புழுக்களுக்கு உணவாயிடும் அன்னத்தில் தோன்றி அன்னத்தில் இருந்து அன்னத்தில் மறைவது எதுவோ அதுவே அன்னமய கோஷம் பிராணமய கோஷங்கிறது என்ன நம்மளுக்குள்ளே அஞ்சு பிராணம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன் ஏற்கனவே பிராணனும் கர்மேந்திரியங்கள் செயல்படக்கூடிய இந்திரியங்களும் சேர்ந்து அது சூக்ஷம சரீரத்தில் இருக்குன்னு பார்த்துருக்கோம் இதெல்லாம் பிராணமய கோஷம் மனமும் ஞானேந்திரியங்களும் சேர்ந்து விஜயானமய கோஷம் மனமும் ஞானேந்திரியங்களும் சேர்ந்து மனோமய கோஷம் புத்தியும் ஞானேந்திரியங்களும் சேர்ந்து விஞ்ஞானமய கோஷம் பிறகு காரண சரீரம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்களா அது வந்து என்னன்னு சொன்னால் காரண சரீரம் ஆனந்தமய கோஷம் ஆனந்தமய கோஷத்துக்கு மூணு சொன்னார் தூங்கும்போது ஆனந்தமாக இருக்கும் அது ஆனந்தமய கோஷம் அப்போ ஒன்றும் தெரியலையே தன்னை பற்றி அறியாமையில் இருக்கும் பிறகு விழிப்புலையும் ஆனந்தமய கோஷத்தில் இருக்கான் எப்படி சுகம் வருதுன்னு சொல்கிறாருன்னா நம்மளுடைய உண்மை சுரூபத்திலிருந்து தான் தூக்கத்தில் சுகம் கிடைக்கிது அப்போ நான் உணர்றது இல்லை தூக்கத்தில் ஆனந்தமாக இருக்கும் ஆனால் அறியாமையிருக்கு ஒன்றுமே தெரியலை விழிப்புலேயே ஆனந்தமயம் இருக்கான் எப்படி இருக்கம்னா ஒரு பொருளை பார்க்குறோம் பிரியம் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வருதான் பிறகு அதை அடைஞ்சவுடனே ஒரு சந்தோஷம் வருது பிறகு அதை அனுபவிக்கும்போது ஒரு சந்தோஷம் வருது இது மூணும் ஆனந்தமய கோஷம் விழிப்பு நிலையிலே இருக்கிறோம் அது உண்மையான ஆனந்த சுரூபத்திலேருந்து வெளிப்படுது இதெல்லாம் ஆனந்தமய கோஷம் இந்த ஐந்து கோஷங்களும் இதை மறைக்கின்றது அப்படிங்கிறார் சரி ஆனந்தி மற்றதில் கூட வேணாம் ஆனந்தமய கோஷத்துல இருந்துட்டு போயிடலாமே எப்போயுமே நான் முடியுதா பிரியம் ஒன்றில் பிரியப்படுறோம் வாங்குகிறோம் அனுபவிக்கிறோம் அதில் நினைச்சி நிற்க முடியுதா ஒன்றும் முடியல எவ்வளோ அனுபவிக்க முடியுது கொஞ்சம் தான் அனுபவிக்க முடியுது பிறகு சளி பத்து ஏதோ லட்டு பிடிக்கும் பார்க்குறோம் லட்டை பார்த்தோன்னு பிரிய வந்து ஆ சாப்பிட்லாமே நம்மளுக்கு பிடிக்குமேன்னு ஆனந்தம் வருது கையில் கிடைக்கிது ஒரு ஆனந்தம் வருது சாப்பிட்றோம் ஆனந்தம் கிடைக்குது எத்தனை லட்டு சாப்பிட்ருவீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா மூணாவது லட்டு போச்சுனாலே துக்கம் வந்துடும் அப்போ ஆனந்தமய கோஷத்தில் இருக்க முடியலை மறைக்குது உண்மை சுரூபத்தை மறைக்கிறது அப்போ என்ன பண்ணுறார் அந்த கோஷங்களை வெளியே நீக்கி நம்மளுடைய உண்மைஸ்வரூபத்தை காட்டவிருக்கிறார் அதனால் என்ன பண்ணுறாரு முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் இருந்து தத்துவ விசாரம் ஆரம்பிக்கின்றது அதாவது பஞ்ச கோஷத்துலேருந்து ஆத்மாவை பிரித்து காட்டுறது இனிமேல் என்ன பண்ண போகிறார் நம்மளை பற்றித்தான் பேச போகிறார் யாரை பற்றி பேச போகிறார் நம்மளை பற்றி இப்போ வேதாந்தத்துக்கு மற்ற விஷயத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா நம்மளை பற்றி யாராவது பெருமையாக நம்ம முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தால் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லையா இப்போ என்னை பற்றி உங்களை பற்றி ஒருத்தர் பெருமையாக உங்களுக்கு பேசி நாலு பேர் பேசுகிறாங்க என்னை பற்றி பேசுகிறான்னு சந்தோஷமாக கேட்பான் கேட்போம்மா இல்லைங்களா பெருமையாக பேசணும் குறையாக பேசணும் கேட்க மாட்டோம் பெருமையாக பேசணும்னா ஒரு மணி நேரம் கூட கேட்பான் கேட்போமா இல்லையா வேதாந்த என்ன பண்ணுது நம்மளை அழியாதவன் மாறாதவன் ஆனந்தவன் பெருமையாத்தேன்னு சொல்லுதானால் கேட்க முடியுதா தூக்கம் தெரிது புரியா வேதாந்தம் நம்மளை பற்றி பேசுது அதை ஆரம்பிக்க போகிறார் ஒருத்தர் வந்தார் சாமி ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் வேணும் எனக்கு உங்கள்கிட்ட பேசணும்னார் ஒரு மணி நேரம்ட்ட சரி வாங்கன்ட்டார் முக்கால் மணி அவர் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கார் யார் வந்தவர் அவருடைய அண்ணா அவர் பெருமையாக அவரையும் பேசுவது சந்தோஷம் பிறகு என்ன சொன்னார் சாமி நான் ரொம்ப நேரம் முக்காம நேரம் என்னையை பற்றி பேசிட்டேன் நானே என்னையை பற்றி பேசிட்டேன் இனி நீங்கள் என்னையை பற்றி பேசுங்க நேரம் அப்போ என்ன சொல்கிறாரு நீங்கள் இனிமேல் என்னை பற்றி சொல்லுங்கள் சாமி நேரம் அப்போ எல்லாருக்கும் எதில் விருப்பம் இருக்குது நம்மளை பற்றி பேசுறது விருப்பமே இருக்குது உண்மையிலேயே நம்மளுடைய உண்மை சுரூபத்தை பற்றி பேசுது ஆனால் கேட்க முடியலை அதே இங்கே ஒரு ட்ரிக்காக இருக்குது கடவுளை அப்படி வச்சுருக்காரு உண்மியம் இருந்தால்தான் கேட்க முடியும் இப்போ என்ன சொல்கிறன்னா முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த பஞ்சகோஷம் வேற அதில் இருக்கக்கூடிய ஆத்மா நான் வேறன்னு பிரிக்கிறார் பிறகு நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் நானும் பிரம்மனும் ஒன்று இந்த ஆத்மாவும் பிரம்ம தத்துவம் ஒன்றுன்னு ஐக்கியப்படுத்த இதுதான் ஃபுல் வேதாந்தம் இதை சாரமாக இந்த அத்தியாயத்தில் சொல்கிறது மெயின் டாபிக் இது தான் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் முப்பத்தி ஏழாவது சுலோகத்துலேருந்து புரியும் ஒன்று உதாரணம் நிறையா சொல்லுவேன் புரியாமல் போகிறதே கிடையாது சும்மா நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் இதாக இருக்கும்னு சொல்லி தூக்கம் கூட வரலாம் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல திருப்பி போய் போட்டு கேட்டு பார்க்கலாம் இது ஒரு மெயின் டாபிக் இது இந்த அத்தியாயம் வந்து சாரமாக சொல்கிறதுனால சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு நம்ம முப்பத்தி ஏழில் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் சுலவு முப்பத்தி ஏழு படிக்கலாம் அன்வயிரே காப்பியாம் பஞ்சகோஷ விவேகதகம் திபகோஷவிபத்திய இந்த சுலோகத்தில் வித்யாரண்ய மகாசுவாமிகள் நான் என்ன செய்யப் போகிறேன் என்பதை சொல்லுகின்றார் சிரவணம் அதாவது வேதாந்தத்தில் குருட்ட முறையாக கேட்குற தத்துவ விஷயத்தை கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் சிரவணம்னு பேர் அதை அப்போ செய்ய போகிறார் அவர் ஆத்மாவை அனாத்மாவிலிருந்து பிரிக்கப் போகிறேன் இந்த பஞ்ச கோஷங்கிறது அதிலிருந்து ஆத்மாவை பிரிக்க போகிறேங்கிறார் பிரித்து பிரம்மத்தோடு சேர்க்கப் போகிறேன் எதன் மூலமாக அன்வைய வதிரேக நியாயத்தின் மூலமாக வார்த்தையை கண்டு பயப்படாதீங்க என்ன சும்மா தெரிஞ்சுக்கங்க வார்த்தைகள் அதுக்கு விளக்கம் சொல்லும்பொழுது அர்த்தம் புரிஞ்சால் போதும் வார்த்தையை ஞாபகத்துக்கிறது கட்டாயம் கிடையாது அன்வைய வதிரேக நியாயத்தின் மூலமாக ஆத்மா வேறு அனாத்மா வேறு என்று பிரிக்கப் போகிறேன்கிறார் எப்படின்னா விசாரம் பண்ணணும் விசாரம் பண்ணுறதே சரவணம் உபநிஷத் மந்திரங்களை சில பேர் பாராயணம் பண்ணுவாங்க நிறையா பாராயணம் பண்ணுவாங்க சில பேர் வேதாந்த விசாரணத்துக்கு எடுத்துக்கிறுவாங்க பாராயணம் பண்ணாலும் புண்ணியம் இருக்குது சும்மா படிக்கிறது இப்போ சுலோகத்தெல்லாம் படிக்கிறோம் அதுவும் ஒரு வகையானது அந்த சுலோகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுற பாருங்க அதுதான் விசாரம்னு பேர் இப்போ உபனிஷத் மந்திரங்களில் இந்த நாலு மகா வாக்கியம் இருக்குது அகம் பிரம்மாஸ்மி தத்துவ மெசி அயமாத்மா பிரம்ம பிரஜானம் பிரம்மன் நாலு மகா வாக்கியம் இருக்குது இதை ஜபத்துக்கு பயன்படுத்துவோக்கு அண்ணன்படி ஜபம் பண்ணுவாங்க அர்த்தம் புரிஞ்சு ஜபம் பண்ணுவாங்க ஒரு வாக்கியத்தை தத்துன்னா என்ன தோம்னா என்ன அசின்னா எடுத்து ஒரு வார்த்தையாக பிரித்து விசாரம் பண்ணி அதை ஐக்கியப்படுத்துகிற விசாரம் இருக்குது இப்போ அந்த வேலையை நான் பார்க்க போகிறோம் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறார்னா அன்பைய எதிரேக நியாயத்தின் மூலமாகங்கிறார் அதாவது நம்மளுக்கு மூணு சரீரம் இருக்கு இந்த கண்ணுக்கு பார்க்குற இந்த உடம்பு கண்ணுக்கு தெரியாத மனசு புத்திங்கிற ஒரு உடம்பு இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய காரண உடம்புன்னு ஒன்று இருக்கு நம்மளுடைய பாவ புண்ணியத்தினுடைய கூட்டம் அது ஆழ்ந்த உறக்கத்தில் அங்கே போய் ஒடுங்கிறோம் காரண சரீரம் மூணு சரீரம் இருக்கு மூணு சரீரத்தை அஞ்சு கோஷமாக பிரித்து வச்சிருக்கார் இது மறைச்சிருக்கு ஆத்மாவை இதை எப்படி பிரிக்கிறதுனா அது வேற இது வேறன்னு பிரிக்கணும் அதுக்கு பேர் அன்வய எதிரேக்க நியாயம் இதை சொல்கிறேன் இப்போ ஒரு செயல் நடந்திருக்கு ஒரு காரியம் இந்த காரியத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த நியாயத்தை பயன்படுத்துவோம் ஒரு காரியம் நடந்திருக்கு இந்த காரியம் நடக்க என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு இந்த அன்பை எதிராக நியாயத்தை பயன்படுத்துவோம் இன்னொன்று இருக்குது இது ஒரு ரெண்டு பொருள் கலந்துருக்கு ரெண்டும் ஒன்றா தெரியுது இப்போ ஆத்மாவும் உடம்பு ஒன்றா தெரியுது இந்த ஸ்படிகர் இருக்குது ஸ்படிகத்தை பக்கத்தில் ஒரு மலர் இருக்குது ஸ்படிகத்தில் கலர் கலந்து தெரியுது ஸ்படிக வேற கலர் வேற கலர் தனியாக இருக்குங்கிறத பிரித்து புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த நியாயத்தை பயன்படுத்துவோம் அந்த வேறு வேறுனு பிரித்து பயன்படுத்துகிறதுக்கு பேர் அணுவிருத்தி வியாபிற்த்தி நியாயம்னு பேர் காரியம் எது காரணம் எது அப்படிங்கிறத பிரித்து புரிஞ்சுக்கிறது காரியத்திலேருந்து காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் அன்வய எதிரேக நியாயம் இந்த ரெண்டியுமே வேறு வேறுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த நியாயம் காரியத்திலேருந்து காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நியாயத்தை பயன்படுத்துவாங்க இங்கே ரெண்டு பேர் இருக்குது அது அண்மைய எதிரேக நியாயம் இந்த வேறு வேறுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அணுவிருத்தி வியாபிற்த்தி நியாயம்னு பேர் இந்த ரெண்டையும் ஒரே பேரில் சொல்கிற பழக்கம் உண்டு அன்வய எதிரேக நியாயம்னே சொல்லுவாங்க வித்யாரேணியர் அர்த்தம் சொல்கிறார் அன்வய எதிரேக நியாயம்னே சொல்கிறார் இந்த முதல் விதம் அன்வய எதிரேக நியாயம்னால் என்னென்னு சொன்னீங்கன்னா காரியத்திலிருந்து காரணத்தை புரிஞ்சு கொள்ளணும் அதுக்கு என்னென்னு சொன்னால் உதாரணம் சொல்கிறேன் அப்பாத்தும் புரியும் இப்போ எனக்கு வந்து வயிற்றில் வலி இருக்குது இன்றைக்கி வழி இருக்குது டாக்டர்கிட்ட போகிறோம் என்ன வலி டாக்டர் கேட்பார் நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பார் முந்தா நாள் வலி இருந்தான்னு கேட்பார் இல்லை முந்தா என்ன சாப்பிட்டிங்க முந்தா இட்லி சாப்பிட்டேன் நேற்று என்ன சாப்பிட்டேங்க பரோட்டா சாப்பிட்டேன் இப்போ புரோட்டா சாப்பிட்டா காலையில் வலி வந்துருக்கு பரோட்டா சாப்பிடலாம் வலி வரலை அப்போ வலிக்கு காரணம் என்ன புரோட்டா இது காரியத்துலேருந்து காரணம் புரோட்டா இருந்தால் வழி இருக்குது புரோட்டா இல்லைன்னா வழி இல்லை இது சாதனை சாப்பாடு விஷயத்தில் சொல்லலாம் அப்போ வழிக்கு காரணம் என்ன அந்த உணவு தான் காரணமாக இருக்குது இப்படி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இன்னொரு உதாரணம் சொல்லலாம் ஆஃபீஸில் ஒரு ஐம்பது பேர் வேலை பார்க்குறாங்க முதலாளி இல்லை ஒழுங்காக வேலை நடக்குமா பார்த்தீங்கன்னா நிறையா நடக்காது முதலாளி இருந்தால் வேலை ஒழுங்காக நடக்குது முதலாளி இல்லைன்னா வேலை நடக்குது வேலை நடக்கிறதுக்கு காரணம் என்ன முதலாளி அங்கே இருக்கிறது இப்போ முதலாளி இருக்க தேவையில்லை சிசிடிவி கேமரா போதும் இப்போ வீட்டில் உட்காந்து பார்த்துக்குருவார் கேமரா இருக்குதுனாலே என்ன பண்ணுவாங்க ஒழுங்காக எல்லாம் வேலை நடக்கும் கேமரா இருந்தாலும் திருடமாட்டேனே அதையும் மீறி பண்ணுறாங்க இருக்கும் அது வேற என்ன அப்போ காரியத்துக்கு நிமிளைக்கு நிமித்த காரணம் யாருன்னா நம்ம வேலை இப்படி ஒரு காரியத்துக்கு ஒரு காரணம் இருக்குது இதெல்லாம் ஈஸி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ஈஸி பானைக்கு காரணம் என்ன உபாதான காரணம் சொல்லுவோம் பானைக்கு காரணம் மண் மண் இருந்தால் பானை இருக்கு மண் இல்லாட்டி பானை இல்லை மண் இருந்தால் பானை இருக்கிறது அன்வயம் மண் இல்லை என்றால் பானை இல்லை எதிரேகம் அந்த இருக்கிறது என்பது அன்வயம் இல்லை என்பது எதிரேகம் இது இருந்தால் இது இருக்கும் இது இல்லை என்றால் இது இருக்காது அப்படின்னு சொல்வது அன்வய எதிரேகியாயம் அதே மாதிரி தங்கத்தையும் சொல்லலாம் தங்கம் இருந்தால் நகை இருக்கும் தங்கம் இல்லாட்டே நகை இல்லை நகைக்கு காரணம் என்ன தங்கம் இதெல்லாம் ஈசி எல்லாம் புரியுது இன்னொரு காரணம் சொல்லுவோம் இந்த உலகத்துக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும் இந்த உலகத்துக்கு காரணம் என்ன நாம் என்ன சொல்கிறோம் கடவுள் ஈஸ்வரன்னு சொல்கிறோம் கடவுள் இருந்தால் இந்த உலகம் இருக்கிறது கடவுள் இல்லை என்றால் உலகம் இல்லை கேக்குதில்ல அப்போ மற்றவங்களை என்ன சொல்கிறாங்க பொதுவாக என்ன சொல்லுவான் இந்த உடல் எப்போ உடக எப்படி தோன்றுச்சுன்னு சொன்னால் பஞ்சபூதத்திலிருந்து தோன்றுச்சுன்னு சொல்லுவோம் நம்ம கடவுள்னு டைரெக்டாக சில பேர் என்ன சொல்லுவான் பஞ்சபூதம் எது எப்படி தோன்றுச்சு சூரியன்லேருந்து வந்துச்சுமா சூரியன் எப்படி வந்துச்சு நெபுளாக்களங்குற அந்த அதுக்கு காரணம் என்ன வாயு கூட்டம் சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் ஆகாஷம் தோன்றுச்சுன்னு நம்ம சாஸ்திரத்தை சொல்கிறோம் சயின்ஸில் எல்லாம் அப்படி இல்லை தெரியலை அவ்வளவுதான் அது இருக்குது நாஸ்திரி என்ன சொல்லுவாங்க கடவுள் நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாம் கடவுளேருந்து வந்துடுச்சுன்னு சொல்லிடுவோம் அவங்க என்ன சொல்வாங்கன்னா அது இயற்கையாக வந்துச்சு ஏதோ ஒன்று எதுலேருந்து வந்துச்சு அதை கடவுள்னு வச்சு காப்பாங்க இயற்கைன்னு சொன்னாலும் சரி சூரியன்னு சொன்னாலும் சரி இல்லை கடவுள் நெபுளாக்கல்ங்கிற வாயு கூட்டம்னு சொன்னாலும் சரி எதை சொன்னாலும் ஏதோ ஒரு இடத்துல போய் முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லை அதை நாங்கள் கடவுள்னு சொல்கிறோம் அவ்வளவு தான் அப்போ வந்து அப்போ கடவுளுக்கு யார் காரணம் கேள்வி கேட்டால் சொல்ல முடியுமா எல்லாத்துக்கும் சொல்லலாம் கடவுளுக்கு யார் காரணம் எப்படி சொல்லுவீங்க இதெல்லாம் கடவுளிருந்து வந்துச்சு இதுக்கெல்லாம் காரணம் கடவுள் கடவுளுக்கு யாரு காரணம் கடவுளுக்கு காரணம் சொல்ல முடியாது அவர் சுயம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு நம்ம தமிழில் கடவுளுக்கு லட்சணம் சொன்ன திருவள்ளுவர் மாதிரி யாருன்னு அருமையாக லட்சணம் சொல்லலை இந்த காரணக்காரிய லட்சணத்தை முதல் குரலில் வச்சுட்டார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகு ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போய் பாடம் நடத்தினேன் திருக்குறளை பற்றி சொல்லும் பொழுது கடவுள் தான் முதல்ல அதுலேருந்தே தோன்றுச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்டேன் என்ன கேள்வி கேட்டேன்னைக்குன்னா ஆவன் ஈஎண்ணாவுக்கு முதல் எழுத்து என்னன்னு கேட்டேன் ஈ ஈ முதல் எழுத்து என்ன எழுத்துன்னு கேட்டேன் ஆவண்ணா அவன் நாவுக்கு முதல் எழுத்து ஆன்னு சொல் ஆனாவுக்கு முதல் எழுத்து என்னன்னு கேள்வி கேட்டேன் அதே முதல் எழுத்து அதுக்கு எப்படி முதல் எழுத்துன்னு கேட்குறீங்க அந்த குழந்தை சொல்லுது அதே முதல் எழுத்து அதுக்கு முதல் எழுத்துன்னு எப்படி கேட்க முடியும் ஒரு சின்ன குழந்தை சொல்லுது கடவுள் தான் முதல் கடவுளுக்கு முதல் நீ கேட்காத அதனால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்றார் எப்படி எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ முதலாக இருக்கிறதோ அப்படி இந்த உலகத்திற்கெல்லாம் இறைவன் முதலாக இருக்கிறார் இதுக்கு மேலே என்ன உலகம் சொல்ல முடியும் கடவுளுக்கு காரணத்துக்கு அருமையாக வள்ளுவர் ஃபர்ஸ்ட் குரலே அடிச்சிட்டார் அகர முதல எழுத்தெல்லாம் சொல்லி அப்படி காரண காரியம் எப்பயுமே ஒரு நோய் வருது இந்த நோய் எங்க இருந்து வந்துச்சுன்னு ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சார் வைக்கமான வழி எதுவுமே கிடையாது தெரிஞ்சுக்க நியாயத்தை பயன்படுத்துகிறோம் உடம்புல ஆரோக்கியம் இருந்தால் சுகம் இருக்கிறது ஆரோக்கியம் இல்லை என்றால் சுகம் இல்லை எது இருந்தால் எது இருக்கிறதோ எது இல்லை என்றால் எது இல்லையோ இது அன்பய எதிரேகாயம் துயரத்திற்கு மூல காரணம் அறியாமை அறியாமை இருந்தால் துயரம் இருக்கும் அறியாமல் இல்லை என்றால் துயரம் போய்விடும் இந்த அறியாமை காரணம் என்பதை கண்டுபிடிப்பவன் தான் முமுக்ஷு வேதாந்த விஷயத்திற்குள் உள்ளே நுழைப்பவன் சொல்கிறார் ஆனந்தம் நம்மகிட்டதான் இருக்குது இருக்கும் இடத்தை விட்டுட்டு இல்லாத இடம் தேடி அழைகிறோம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகின்றான் ஞான தங்கமேன்னு ஒரு பாட்டு இருக்கு ஒருத்தர் வந்து வெளியே லைட்டுக்கு முன்னாடி ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருந்தாராம் தோடு இதை தொலைஞ்சி போச்சு தேடுறேன்னு நேரான் எங்கே தொலைச்சேன்னு நேரேன் எதுக்கு இங்கே தடுற இங்கே வெளிச்சம் இருக்கான் அங்கே வெளிச்சத்தை பொருத்தி தேடணும் வெளிச்சர்கள் தேடணும் தொலைச்ச இடத்துல தேடணும்ல நாம அறியாமையினால தொலைச்சிருக்கோம் அங்கே தேட ஆரம்பிக்கிறது இல்லை வேறு எங்கேயோ தேடி அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன சொல்கிறாரு மூல காரணத்தை கண்டுபிடிக்கும் இது வந்து அன்வய எதிரேக நியாயம் இந்த ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிச்சா காரியம் எது காரணம் எதுன்னு இந்த தத்துவத்தை பயன்படுத்தின பயன்படுத்தணும் இங்கே என்னீங்கன்னா இங்கே காரண காரியம் இல்லை ஆத்மா வேறு அனாத்மா வேறு இதுக்கு அணுவிறத்தி வியாவிறத்தி நியாயம்னு பேர் அணுவிறத்திங்கிறது அன்வயம் வியாவிருத்திங்கிறது எதிரேகம் ரெண்டும் ஒன்று தான் வேறு வேறு வேறு இந்த வேறு வேறுங்கிறதுக்கு சில இடத்துல இந்த அணுவிருத்தி வியாபிற்த்திங்கிறாங்க காரண காரியத்துக்கு அன்வையும் எதிரேகம்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம அன்வை எதிரேகம்னு இங்கே வச்சுருக்காரு இந்த வேறு வேறுன்னு சொல்லும் மட்டும் அணுவிறத்தி வியாபர்த்திங்கிற வார்த்தையை வேறு சில இடங்களில் பயன்படுத்துகிறாங்க அதுக்காக இப்போ பார்க்க போகிறது ஆத்மா வேறு அனாத்மா வேறுங்கிறதுக்கு அணுவிருத்தி வியாபார்த்தி அதையும் பாப்பா அது எப்படின்னா ரெண்டு பொருள் சேர்ந்துருக்கு அதை இது வேற அது வேறேன்னு பிரிக்கிறதுக்கு பயன்படுத்துல் இந்த உடம்பும் மனசு உணர்வு இல்லாமல் என்னைக்கா நம்ம பார்த்துருக்கோமா வேற உடம்பு பார்ப்போம் இறந்துட்டால் உணர்வு இல்லாமல் கிடக்கும் பார்த்துருக்கோம் நம்ம உடம்போடு இருக்கும்போது உணர்வோடதான் இருக்குது உணர்வு வேற உடம்பு வேற மனம் வேற உணர்வு வேற அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நியாயத்தை பயன் வேறு வேறுனு பிரித்து புரிஞ்சிக்கிறதுக்கு நியாயத்தை பயன்படுத்துகிறோம் மனசு எப்போயுமே பார்த்தா உணர்வோடதான் இருக்கும் விஞ்ஞானத்தில் கூட மனசு உணர்வுடையதா உணர்வு இல்லையான்னு கண்ணும் சரியாக கண்டுபிடிச்சி சொல்ல முடியலன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம வேதாந்தத்தில் மனசு வேற மனசு ஜடம் புத்தி ஜடம் அதில் ஆத்மாவினுடைய உணர்வு பிரதிபிம்பிக்குது அது வேறேன்னு புரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தத்துவத்தை படிக்கிறேன்னு அன்பைய எதிரேக்க நியாயம் அணுவிருத்தி வியாவிறத்தி நியாயம் பேர் அடிக்கொள்கை சொல்லுவேன் அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிறது ரெண்டாவது விஷயம் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா போதும் முதல்ல காரணம் காரியம் இது இருந்தால் இது இருக்கும் இது இல்லை என்றால் இது இல்லை எப்படி கொஞ்சம் சீதை வருகிறாள் தொடர்ந்து இருத்தல் தொடர்ந்து இருக்காத ஒன்று உதாரணம் ஏ என்ற தத்துவம் இருக்கும் பொழுது பி என்ற தத்துவம் இல்ல ஏற்பம் இல்லாத போது ஏ இல்லாத போது பி இருக்கு பி இருக்கும்போது ஏ இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இதில் என்னென்னு சொன்னீங்கன்னா வதிரேகங்கிறது வியாவிறத்தி அதாவது தொடர்ந்து இருத்தல் பி இருக்கும் பொழுது ஏ இல்லாமல் இருத்தல் நிபந்தனையுடன் எப்படிங்கிறத சொல்கிறேன் விளக்குறேன் உதாரணம் சொன்னால் புரியும் ஏ இல்லாத போது பி இருத்தல் அணுவிறத்தி பி இருக்கும்போது ஏ இல்லாமல் இருத்தல் வியாவிறத்தி இதுக்கு உதாரணம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகளாக தெரியும் சொல்கிறேன் அதாவது ராமன் கிருஷ்ணன் நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு மூணு உதாரணம் சொல்லுவேன் நல்லா கவனமாக கேளுங்க ராமன் கிருஷ்ணன் நம்ப நண்பர்கள் ராமன் அவருடைய வீட்டில் இருக்கான் கிருஷ்ணன் வந்து போவான் கிருஷ்ணன் அங்கே இருக்கானான்னு கேட்டால் ராமன் இருந்தால் கிருஷ்ணன் இருப்பேன் ராமன் இருந்தால் கிருஷ்ணன் இருப்பான் இப்போ எப்படி நீன்னா கிருஷ்ணன் இல்லாத போதும் அங்கே ராமன் இருப்பான் இருக்க மாட்டானா ராமன் இருந்தால் கிருஷ்ணன் இருப்பான்ங்கிறது அன்வயம் ராமன் இல்லாவிட்டால் கிருஷ்ணன் இருக்க மாட்டான்ங்கிறது எதிரேகம் அவன் இருக்கிறதுக்கு காரணம் ராமன் என்ன ரெண்டு வேற வேற அதே உதாரணத்தை இப்படியே சொல்றேன் பாரு ராமன் கிருஷ்ணன் இல்லாவிட்டாலும் ராமன் இருப்பான் ஏன்னா அவன் வீடு கிருஷ்ணன் இல்லாட்டானாங்க ராமன் இருப்பான் இருக்க மாட்டானா இருப்பான் ராமன் இருக்கும் பொழுது கிருஷ்ணன் இல்லாமலும் இருப்பான் அது அன்வயம் இது எதிரேக்கம் அதனால் ராம வேறு கிருஷ்ணர் வேறு ராமன் தொடர்ந்து இருப்பான் ஏன்னா அவன் வீடு அது புரியுதுங்களா ராமன் இருக்கும் பொழுது அதாவது கிருஷ்ணன் இல்லாத போதும் ராமன் இருப்பான் ஏன்னா அவன் வீட்டில் இருக்கான் இதை கண்டிஷன் என்ன கிருஷ்ணன் இருக்கான்னு இல்லையா அதை பற்றி கவலை ராமி அங்கே இருப்பான் ராம இருக்கிறது கண்டிஷன் கிருஷ்ணன் இல்லாமல் இருப்பான் ஏன்னா கிருஷ்ணன் வந்து அங்கே வந்துட்டு போறவன் ராம இருந்தாலும் அங்கே இல்லாமல் இருப்பான் இது வியாபிற்த்தி அது அணுவிறத்தி அன்வயம் எதிரேக்கம் இன்னொரு உதாரணம் சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது இப்போ ஆசிரமத்தில் இருக்கோம் சாமிஜி எல்லாம் இருக்காங்க பக்தர்கள் நிறையா வர்றாங்க பக்தர்கள் இருக்கிறார்களா சாமிஜி இருந்தால் பக்தர்கள் இருப்பார்கள் சாமிஜி இல்லை என்றால் பக்தர்கள் இல்லை பக்தர்கள் இருப்பதற்கு காரணம் சாமிஜி புரியுதுங்களா சாமிஜி இல்லாட்டி பக்தர்கள் வர மாட்டாங்க ஒரு ஆசிரமத்துக்கு போகிறா நிறைய பக்தர்கள் எப்போ வருவாங்க சாமி இருந்தால் வருவாங்களாட்டி வரமாட்டாங்க அப்போ பக்தர்கள் இருப்பதற்கு காரணம் சாமிஜி அது வந்து அன்பை எதிரேகம் பிறகு இன்னொரு அணுவிருத்தி சாமி வேற பக்தர்கள் வேற அதுக்கு எப்படி சொல்லுவோம்னா பக்தர்கள் இல்லாவிட்டாலும் சாமி இருப்பார் நைட்டில் யாராவது இருப்பாங்களோ அவர்தான் இருப்பார் பக்தர்கள் இல்லாவிட்டாலும் சாமிஜி இருப்பார் சாமிஜி இருக்கும் பொழுது பக்தர்கள் இல்லாமலும் இருப்பார்கள் புரியுதா ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா கொஞ்சம் குழப்புதா அப்போ அதனால் சாமிஜி வேறு பக்தர்கள் வேணும் இல்லாமல் இருக்காரு சாமிஜி தொடர்ந்து இருக்கார் பக்தர்கள் வந்து போகிறவங்களாக இருக்காங்க எது தொடர்ச்சியாக இருக்கிறதோ அது சத்தியம் வந்து போகிறது மித்தியா இது அப்படியே இங்கே உடம்புக்கு அப்ளை பண்ண போகிறோம் முதல் இதை புரிஞ்சால் தான் உடம்புக்கு வர முடியும் இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் தண்டவாளம் இருக்குது ரயில் இல் இருக்கும் பொழுது அதாவது ரயில் இல்லாத போதும் தண்டவாளம் இருக்கும் இருக்குமா இல்லையா ரயில் இல்லை தண்டவாளம் இருக்கும் ரயில் இல்லாத போது தண்டவாளம் இருக்கும் தண்டவாளம் இருக்கும்போது ரயில் இல்லாமலும் இருக்கும் தண்டவாளம் எப்போயும் இருக்கும் ரயில் வந்து போகும் இதில் ஒரு பெரிய ஆத்ம தத்துவம் இருக்குது ட்ரெயின் வந் தண்டவாளம் பாருங்கள் ஆதாரமாக இருக்குது எத்தனை ட்ரெயின் அவர் வந்துட்டு போகுது ஒரே தண்டவாளம் தான் இங்கே இருந்தால் நீங்கள் காஷ்மீர் வரைக்கும் போகலாம் கன்னியாகுமரியிலிருந்து இமயமல அடிவாரம் வரைக்கும் ஒரே தண்டவாளத்தில் போகலாம் அதில் எல்லாம் வந்து போ தண்டவாளம் ஆதாரமாக இருக்குது தண்டவாளம் ரயில் இல்லாவிட்டாலும் தண்டவாளம் இருக்கும் தண்டவாளம் இருக்கும் பொழுது ரயில் இல்லாமலும் இருக்கும் ரயில் தண்டவாளம் தொடர்ச்சியாக இருக்கிறது ரயில் வந்து தொடர்ச்சியாக இல்லை சில நேரம் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில் சில நேரம் இருக்கும் இல்லாமல் இருக்கும் தண்டவாளம் இருந்துக்கிட்டே இருக்கு எது தொடர்ந்து இருக்கிறதோ அது அந்ருத்தி அன்வயம் இது வந்து போகிறது வியாபிறத்தி அல்லது எதிரேகம் சொல்லுவோம் இந்த நியாயத்தை இங்கே பயன்படுத்த போகிறோம் இந்த மறைக்கிறது தான் எல்லாத்துக்கும் விஷயமே எல்லாம் மறைச்சிருக்கு சிலவரை வண்டவாளம் சொல்லுவாங்க தெரியுமா தண்டவாளம் வண்டபம் வண்டவாளம் தெரிஞ்சு போச்சுமா என்ன தெரியுமா உண்மையை மறைச்சிருக்குதுன்னு அர்த்தம் ஏதோ ஒன்று மறைச்சிருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அது வண்டவாளம் தெரிஞ்சு போச்சு வாங்க சொல்லுவாள் தண்டவாளம் அதே மாதிரி தான் தண்டவாளத்தை மறைச்சிருக்குது ட்ரெயினை ஓ வண்ட தண்டவாளம் எப்போ தெரியும் ட்ரெயின் போனாதேன்னு தெரியும் நம்மளுடைய வண்டவாளம் போனாதேன்னு தெரியும் உண்மையான வண்டவாளம் ஆத்மஸ்வரூபம் தான் அதை மறைச்சிருக்குது அதனால் இந்த அன்பை எதிரேக நியாயத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம் நாம் தத்துவத்தை புரிந்து கொள்ளப் போகின்றோம் இதை சொல்கிறார் இந்த நியாயத்தை பயன்படுத்த போகிறேன் பஞ்சகோஷத்தை ஆத்மவாலந்து பிரிக்க போகிறேன் பிரித்து ஆத்மாவை ஐக்கியப்படுத்த இந்த சுலோகத்தில் சொல்றார் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறார்னு சொன்னால் முதல்ல இந்த உடம்பை ஆத்மா இல்லைன்னு பிரிக்க போறார் இதே நியாயத்தை பயன்படுத்தி அது அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம் இந்த சுலோகத்தில் இந்த இந்த அணுவிருத்தி வியாபிற்த்தி நியாயத்தை பயன்படுத்தி பிரிக்க போறேன்னு மட்டும் சொல்றாரு சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தரலாம் அன்வயிரேகாப்பியம் அன்வயிரேகாப்பியம்னா அன்வய எதிரேகத்தின் வாயிலாக அடுத்த வார்த்தை அதாவது ரெண்டாவது விரில முதல் வார்த்தை எடுத்துங்க சுவாத்மானம் தனது ஆத்மாவை அல்லது தன்னை அன்வய எதிரேகத்தின் வாயிலாக தன்னை அல்லது தனது ஆத்மாவை முதல் வரல ரெண்டாவது வார்த்தை பஞ்சகோஷ விவேகதக பஞ்சகோஷத்தில் இருந்து பஞ்சகோஷத்திலிருந்து பிரித்து அறிந்து அது வேறு இது வேறு என்று அறிவினால் பிரித்து அறிந்து உண்மையிலே பிரிக்க முடியாது புத்தினால் மட்டும்தான் பிரிக்க முடியும் உடத்தனியாக பிரிச்சலாக எடுக்க முடியாது அறிவினால் பிரித்து அறிந்து அடுத்து ரெண்டாவது இல்லை ரெண்டாவது ததகை அதில் இருந்து அந்த பஞ்சகோஷத்தில் இருந்து உத்ருத்திய வெளியே எடுத்து விளக்கி பரம்பரமை அடுத்த வார்த்தை பரபிரமத்துடன் பரபிரம்மம் பிரபத்தியதே அடையப்படுகிறது பஞ்சகோஷத்திலேருந்து நம்ம ஆத்மாவை பிரித்து எடுத்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம பரமாத்மாவும் ஆகிறோம் பரமாத்மாவும் ஐக்கியமாகிருதுங்கிறார் பரம்பொருள் தத்துவமாக பரம்பொருள் பரபிரமம் அடையப்படுகிறது என்ன நாமளும் பரபிரமமாக ஆகிவிடுகின்றோம் இங்கே என்ன சொல்லியிருக்கார் ரெண்டு சொல்லியிருக்கார் அன்பை எதிரியாக நியாயத்தை பயன்படுத்த போகிறேன் இப்போ சொன்னார் பார்த்தீங்களா பயன்படுத்தி ஆத்மா வேறு பஞ்சகோஷம் வேறுங்கிற நிலைநாட்ட போகிறேன் நிலைநாட்டியாச்சுன்னா ஆத்மாவும் பிரமணம் ஒன்றாகிறதுன்னு சொல்லி முடிக்கிற இதில் அடுத்த ஸ்லோகத்தில் இந்த உடம்பு வேறு ஆத்மா வேறுங்கிறத நிலைநாட்டப்போகிறார் இந்த நியாயப்படி அது அடுத்த ஸ்லோகத்தில் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் பார்ப்போம் அறிவோம் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் படிக்கிறோம் அபானே ஸ்தூல अपाने स्थूलदेहस्य स्वप्ने அப்பூலேகேனாத்மன சோ அன்வயிரேகானேவ பாஷனம் இந்த சுலோகத்தில் இந்த ஸ்தூல உடலை ஆத்மாவிலிருந்து பிரித்தல் இந்த ஸ்தூல உடல் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு பிரித்து சொல்லப்படுறாரு எப்படி சொல்ல போகிறார் ஏற்கனவே பார்த்தோம்ல அன்வய வதிரேக நியாயத்தின் மூலமாக அல்லது அணுவிறத்தி வியாபிறத்தி நியாயத்தின் மூலமாக இந்த உடல் கண்ணுக்கு தெரிகின்ற ஸ்தூல உடல் ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷம்னு பேர் இருக்குது அன்னமய கோஷம் வேறு ஆத்மா வேறுன்னு பிரிக்க போகிறார் இதுக்கு பயன்படுத்துகிற உபாயம் இந்த அன்வய வெதிரேக நியாயம் அணுவிருத்தி வியாபிறத்தி நியாயம் அல்லது இது எந்த அவஸ்தையை வச்சுக்கிட்டு நிறைவேற்ற போறாருன்னா கனவு நிலையை எடுத்துக்கொண்டு நிறைவேற்றப் போகிறார் நம்ம மூணு நிலையில்தான் எப்பயுமே இருப்போம் ஒன்று முழிச்சுக்கிட்டு இருப்போம் இதுக்கு பேர் ஜாக்கிரத் அவஸ்தைன்னு பேர் விழிப்பு நிலை அல்லது தூஞ்சிட்டு கனவு கண்டுகிட்டு இருப்போம் ஏதாவது கனவு கண்டு விழிச்சுட்டு கனவு கண்டது நிறைய பேருக்கு இருக்கு விழிச்சுக்கிட்டே கனவுகாங்கிறது நிறைய பேர் இருக்காங்க இங்கேயே கூட கிளாஸில் பார்த்திங்கன்னா மூணு அவஸ்தை இருக்கும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மூணு அவஸ்தை இருக்கும் ஒன்று நான் கேட்குறது புரிஞ்சால் விழிப்பு நிலையில் இருக்கும் நான் புரியாமல் வேறு வீட்டு ஞாபகம் அந்த ஞாபகம் இங்கே இங்கே போனது அங்கே போனது இங்கே போனதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் முழிச்சுக்கிட்டே கனவு வாங்குறோம் தூக்கமும் வந்துடும் தத்துவம் பேசுனா அது தூக்க நிலை இந்த மூணு நிலை எப்போயுமே இருப்பான் ஒன்று தூங்கிக்கிட்டு இருப்போம் கனவு வாங்கிக்கிட்டு இருப்போம் இல்லாட்டி இருப்போம் இந்த மூன்றுத்துக்கு மூன்று அவஸ்தின்னு பேர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா கனவு அவஸ்தையை எடுத்துக்கொண்டு இந்த ஸ்தூல உடல் நானல்ல நிறைவேற்ற போகிறார் கனவு அவஸ்தை தான் எடுத்துக்கிறோன்னா இப்போ நாங்கள்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ தூங்கி கனவு கண்டுக்கிறோம் அதுக்கு பிறகு பேசுங்கன்னு சொல்லலாம் நீங்கள் கனவு கண்டால் புரியாது கனவு அவஸ்தையை அறிவுநால் எடுத்துக்கிட்டு நம்ம விசாரம் பண்ண போகிறோம் கனவை விழிப்பு நிலையில் வந்து இந்த உடம்போடு தான் இருக்கும் உடம்பையும் நாமளும் பிரித்து பார்த்ததே இல்லை விழிச்சுக்கிட்டு இருந்தாலே உடம்பு அதிகமான நம்மளுக்கு இருக்கும் அப்போ ஆத்மா வேறு அதுன்னு பிரித்து பிரிக்க முடியாது இதுக்கு அடுத்த அவஸ்தை கனவு அவஸ்தை அங்கே போயிட்டேன் இந்த உடம்பு நீயர்ல நிரூபிக்க முடியும் இந்த நியாயப்படி அதுக்காக கனவு நிலையை எடுத்துக்கிட்டு பேசுகிறார் ஒருத்தர் சொன்னார் அப்படியே கனவு அவஸ்தான் எடுத்து பேசு கனவை எடுத்துக்கிட்டு தான் நான் முடியும் இப்போ நீங்கள் விழிச்சுக்கிட்டு இருக்க ஏன் பேசுகிறீங்க கனவுக்கு போயாச்சும் நம்ம பேசுகிறது கேட்கவே முடியாது அதனால் நாங்கள் தூங்கிக்கிறோம்னு சொல்லி தூங்கிற வேணாம் கேட்கலாம் அமைதியாக கேளுங்க அதாவது விழிப்பு நிலையில் இந்த உடல் அபிமானமும் இருக்கும் மனசு என்ன செய்யறதுங்கிறது தெரியும் நம்மளுக்கு அறியாமல் இருக்குது நம்மளுக்கு உண்மை சுரூபம் அறியா மூணு நிலையும் நம்ம விழிப்பு நிலையில் இருக்கும் ஆத்மாவும் இருக்கீங்க விழிப்பு நிலையில் ஆத்மா இந்த ஸ்தூல உடல் மனசு எல்லாம் சேர்ந்ததே இருக்கும் கனவில் இந்த ஸ்தூல உடலை போய் நம்மளுக்கு தெரியாது ஆனால் மனசு வேலை செய்யாங்க ஸ்தூல சரீரம் வேலை செய்யாது சூக்ஷம சரீரம் மனசு அது அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் அங்கே ஒரு பிரபஞ்சமெல்லாம் தோன்றும் ஆள் வருவாங்க யாரோரோ வருவாங்க நாமளே அங்கே வருவோம் இந்த உடம்பு வராது இன்னொரு இதே மாதிரி உடம்பு அங்கே வரும் இந்த உடம்பு படுத்து ஜடமாக கிடக்கும் அப்போ தானே முடியும் கிடைக்கும் அங்கே ஒரு உடம்பு வரும் ஆத்மாவும் அங்கே இருக்கும் ஆழ்ந்த உறக்கத்தில் மனசும் வேலை செய்யாது உடம்பும் ஜடமாய் கிடக்கும் ஆனால் ஆத்மா மட்டும் இருக்கும் இந்த மூன்று அவஸ்தை இருக்குது இந்த உடம்பு நான் அல்லங்கிறதுக்கு கனவு நிலையை எடுத்துக்கிட்டு வளர்க்குறார் எப்படி வளர்க்குறாருன்னு சொன்னால் கனவு காணும் பொழுது இந்த ஸ்தூல சரீரம் நம்மளுக்கு தெரிவதில்லை இல்லையே நான் படுத்து கிடக்கும் போது உணர்வோடு தானே படுத்து கிடைக்கேன் உடம்பு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம் உடம்பு தெரிஞ்சால் தூங்கலைன்னு அர்த்தம் முதல்ல உதாரணம் சொல்கிறேன் நல்லா ஃபீஸ்ட்டு அருமையாக நிறைய சாப்பிட்டு போய் தூங்க போகிறீங்க நிறையா சாப்பிட்டதுனால நல்லா தூக்கம் வந்தாச்சு தூங்கின பிறகு கனவு வருது கனவுல எங்கேயோ காட்டில் பசியோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க கொடூரமான பசியாக இருக்குது அங்கே கனவுல இந்த உடம்புடைய உணர்வு இருந்தால் பசியக்கூடாது அப்போ தானே சாப்பிட்டு படுத்துருக்கோம் புரியுதா சாப்பிட்டா அப்போ தான் கனவு வந்துருச்சு கனவுல கொடூரமான பசியாக இருக்குது இந்த உடம்பு உணர்வு கனவில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பசி இருக்கக்கூடாது ஆனால் என்ன பண்ணுறான் பசியில் அலைஞ்சி தவிக்கிறான் எதா தேடுறான் பசியில் கூட கீழே பிறண்டு விழுந்த பிறகு பார்த்தா ஐயோ கனவு வயிறு ஃபுல்லாக இருக்கே அப்போ நினவு வரும் அப்போ கனவு காணும்போது இந்த உடல் அபிமானம் இல்லாததால் தான் வயிறு நிறைந்தது தெரியவில்லை அதை விட இன்னொன்று உதாரணம் கூட சொல்லலாம் நல்லா தூக்கம் வரணும் நல்ல குளிர்காலம் ஏசியிலையும் பதினாறில் வச்சுட்டிங்க நல்லா கூலிங்காக வச்சு கம்பெனியை பற்றி படுத்துருக்கீங்க பங்குனி மாத வெயிலில் காட்டில் அலைகிற மாதிரி கனவு வருது வேர்த்து கொட்டுது அப்போ இந்த உடல் உணர்வு இருக்கா அங்கே வந்த உடல் என்ன இந்த உடம்பு இல்லையே அங்கே உணர்வு இருக்குது ஏதோ பார்க்குறோம் ஏதோ விஷயமெல்லாம் தெரியுது அப்போ இந்த உடல் இல்லாத போது உணர்வு இருக்கிறது உணர்வு இருக்கும் பொழுது உடல் இல்லாமல் இருக்கிறது இந்த நியாயத்தை அப்படியே அன்பை எதிரே நியாயம் சொன்ன பார்த்திங்களா சாமிஜி அதாவது பக்தர்கள் இல்லாத போதும் சாமிஜி இருப்பார் சாமிஜி இருக்கும்போதும் பக்தர்கள் இல்லாமல் இருப்பார்கள் ரயில் இல்லாத போதும் தண்டவாளம் இருக்கும் தண்டவாளம் இருக்கும்போது ரயில் இல்லாமலும் இருக்கும் அது மாதிரி இந்த உடம்பு இங்கே பார்த்தீங்கன்னா உடல் உணர்வு இல்லாத போதும் ஆத்மா இருக்கிறது அங்கே ஏதோ ஒரு உணர்வு இருக்குது உடல் இந்த உடல் இருக்குங்கிறது எனக்கு தெரியலை தெரிஞ்சுன்னா அங்கே பசிக்க கூடாது அங்கே வேர்க்கக்கூடாது கனவுல அப்போ அது வேற இந்த உடம்பு ஜடமாக படுத்து கிடக்கு இந்த உடல் உணர்வுங்கிறது அணுவளவு கூட நம்மளுக்கு இல்லை கனவு இல்லை இந்த உடம்பு உணர்வு இல்லை ஆனால் என்ன பண்ணுறான் நான் இருக்கேங்கிற வேறு உணர்வு இருக்குது ஆத்மா இருக்கிறது இந்த உடல் அபிமானம் இல்லாமல் இருக்கும் பொழுதும் ஆத்மா இருக்கிறது ஆத்மா இருக்கும் பொழுதும் உடல் உணர்வு இல்லாமல் நாம் இருக்கிறோம் ஆதலால் உடல் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிறார் வெறும் ஆத்மா விளங்கிக்கிட்டு இருக்கிறது அன்வயம் இல்லை உடல் விளங்குற இந்த உடம்பு இருக்கும்போது ஆத்மா இருக்கு இது அன்வயம் சொல்ற உடல் இல்லாத போது ஆத்மா இருக்கு பார்த்தீங்களா உடல் இல்லாத போது ஆத்மா இருக்கிறது அன்வயம் உடல் இல்லாத கண்டிஷன்லையும் ஆத்மா விளங்கிக்கிட்டு உணர்வு விளங்கிக்கிட்டு அதனால அது எப்பயுமே இருக்கு அந்த ஆத்மா விளங்கி கொண்டு உடல் உணர்வு இல்லாமலும் இருக்கிறோம் அங்கே கண்டிஷன் ஆத்மா விளங்குகிறது உடல் விளங்காமல் இருக்கிறது இது எதிரேக்கம் இந்த நியாயப்படி ஆத்மாவும் ஸ்தூல சரீரமும் வேறு வேறு அதாவது அக்னின்னு சொல்லிட்டாலே உஷ்ணம் இருக்குது அது பிரிக்க முடியாது அக்னி உஷ்ணத்தையும் பிரிக்க முடியாது அப்படி இல்லை அந்த உடம்புல ஆத்மா உடம்பு வேறு ஆத்மா வேற யாத்தையும் இருக்குது உடம்பு வேறு சூக்ஷம சரீரமே வேற யாத்தையும் இருக்குது அதனால தானே உயிர் போவது உடம்பு விட்டுட்டு ராமன் எப்பொழுதுமே வீட்டில் இருக்கான் பிரிக்க முடியாமல் இருக்கிறான்னு சொல்கிறேன் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கான் வீடு இருக்கும் பொழுது ராமன் இல்லாமலும் இருப்பான் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவான்ல ஒருத்தன் வீட்டில் இருக்கான் வீடு அவனு சேர்ந்தா இருக்காங்க வீடு நிறையா இருக்கும் ராமன் வீடு இருக்கும் பொழுது ராமன் இல்லாமல் இருப்பான் என்ன ராமன் இல்லாமல் இருக்கும் பொழுதும் வீடு இருக்கும் வீடு இருக்கும் பொழுது ராமன் இல்லாமலும் போயிடலாம் வெளியே போயிடலாம் வீடு தொடர்ச்சியாக இருக்கும் ராமன் போயிட்டு வந்துகிட்டு இருப்பான் உள்ள நாமளே சொல்லலாம் நாம் வந்து நம்ம வீட்டிலே வச்சுக்கரலாம் இப்போ அணிகலன் போட்டிருக்கோம் இப்போ தோடு போட்டிருக்கோம் தோடு இல்லாமலும் நான் இருப்பேன் நான் இருக்கும்போது தோடு இல்லாமலும் இருக்கு இது வந்து போகிறது அது மாதிரி இந்த உடம்பு வந்து போகிறது ஆத்மா அங்கே நிலையாக இருக்குது அதனால் ஆத்மா வேறு நான் வேறு கர்ணன் கவச குண்டலத்தில் இருந்தான் பிரிக்க முடியாத கவசகுண்டலம்னு சொல்லியிருந்தான் கவசகுண்டலத்தையும் கர்ணனையும் பிரிக்க முடியாது ஆனால் பிரிச்சுட்டார் ஒரு நேரம் கவசகுண்டலம் இல்லாமலும் கர்ணன் இருந்தான் கர்ணன் இருக்கும் பொழுது கவச குண்டலம் இல்லை கர்ணன் வேறு கவச குண்டலம் ஏன்னா முதல்ல பிரிக்க முடியாத மாதிரி இருந்துச்சு அது மாதிரி ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரிக்க முடியாமல் நான் இதெல்லாம் அறிவில் புரிகிறது தான் உண்மையிலே பிரிக்க முடியாது நான் ஆத்மஸ்வரூபம் நான் உடலை பார்க்கின்றேன் அப்படிங்கிற புத்தி இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தித்து பார்த்தோம்னா இதை விட்டு நான் தனியாக இருக்கிறேன் அழியாத சொரூபமாக இருக்கிறேங்கிறது புரியும் இது தொடர்ச்சியாக இருக்கும் இது வந்து போகும் உடம்பு வருது போகுது தூக்கத்தில் இந்த உடம்பு உணர்வில்லை கனவுலேயே உணர்வில்லை ஆனால் ஆத்மா அந்த உணர்வு எப்பொழுதும் இருப்பதால் தான் கனவு கண்டு இருக்க கனவு கண்ட முடித்த பிறகு கனவு கண்டுக்கிட்டு இருக்கும்போது இது கனவுன்னு தெரியாது விழிச்சு வெளியே வந்த உடனே கனவுன்னு தெரியும் அப்போ அந்த அந்த உணர்வு அந்த ஆத்மா அதையெல்லாம் கவனித்து நோட் பண்ணிக்கிட்டு ஆத்மா இருக்கிறது உடல் இல்லை உடல் இல்லாத போதும் ஆத்மா இருக்கிறது அதனால் ஆத்மா வேறு உடல் வேறு தாயும் சேயும் சேர்ந்தே இருப்பாங்கன்னு சொல்லுவோம் பொதுவாக தாயும் சேயும் பிரிக்க முடியாதுன்ட்டு சில நேரம் சமையல் பண்ணுறதுனா ஏதாவது பொம்மையெல்லாம் கொடுத்து விளையாட்டை வெட்டுருவாங்க அப்போ சே இல்லாத போதும் தாய் இருக்கும் தாய் இருக்கும் பொழுது சே இல்லாமலும் இருக்கும் பழமொழி சொல்லுவில தாயும் சேயும் ஒன்றானாலும் வாயும் உயர் வேறுனு சொல்கிற பழமொழி கூட உண்டு அது மாதிரி பிரிக்கக்கூடியதாகத்தான் இது இருக்குது அப்போ இந்த கனவு நிலையை பார்த்துக்கிட்டு நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் கனவு நிலையில் ஆத்மா இருக்கிறது உடல் இல்லாத போதும் ஆத்மா இருக்கிறது ஆத்மா இருக்கிற போது உடல் உணர்வு இல்லாமலும் இருக்கிறோம் ஆகவே இந்த அண்மைய வெதிரேக நியாயப்படி ஆத்மா வேறு உடல் வேறு உடல் என்னது அன்னமய கோஷம் அன்னமய கோஷம் ஆத்மாவை மறைத்திருக்கிறது இது வேற இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் விஷயம் இது எதை வச்சு புரிஞ்சுக்கிறோம் கனவு அவஸ்தையை வச்சு நாம் புரிஞ்சுக்கிறோம் கனவு அவஸ்தையை எடுத்துக்கிட்டு இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இது முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் முப்பத்தி சொல்வார் அந்த சூக்ஷமும் சரீரமும் நான் அல்ல இந்த உடல் நான் அல்ல பண்ணியாச்சு அதுக்கு அடுத்ததுல மனசு புத்தி நான் அல்லங்கிறது நிறுவனம் பண்ணுவார் அதற்கு ஒரு அவஸ்தை எடுத்துக்கிடுவர் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம் அபானே ஸ்தூல தேகஸ்ய ஸ்வப்னே ஸ்வப்னே முதல்வரில் அந்த மூணாவது வார்த்தை ஸ்வப்னேன்னா கனவு காணும் நேரத்தில் கனவு காணும் காலத்தில் ஸ்தூல தேகஸ்ய அபானே ஸ்தூல தேகசியன்றது ஸ்தூல தேகசியன்னா இந்த ஸ்தூல சரீரமானது இந்த கண்ணுக்கு தெரியும் இந்த உடம்பானது இந்த அன்னமய கோஷமானது அபானே பானேன விளங்குறது அப்பானேன விளங்காத போது பிரகாசிக்க போது அது இருக்கிறது என்பதை நாம் உணராத போது கனவு காணும் நேரத்தில் ஸ்தூல சரீரமானது விளங்காத போது யத் பானம் ஆத்மனக அதை பிரித்தோம்னா யத் பானம் ஆத்மநக முதல்வரையில் கடைசி வார்த்தை ஆத்மநகன்னா ஆத்மாவின் தன்னுடைய உண்மை சுரூபத்தின் பானம் விளங்குதல் என்பது யத்னா எதுவோ யத் பானம் ஆத்மநகன் இருக்குது ஆத்மநகன்னா ஆத்மாவின் பானம்னா விளங்குதல் என்பது எதுவோ அந்த விளங்குதல் என்பது எதுவோ அடுத்த வார்த்தை கீழே சோ அன்வயோன் இருக்கு சக அன்வயக அதை பிரிச்சம்னா சகன்னா அது அன்வயமாகும் அதாவது கனவு காணும் நேரத்தில் இந்த உடம்பு விளங்காத போது ஆத்மா விளங்குவது அன்வயம் அல்லது அணுவிருத்தின்னு சொல்லலாக அடுத்த வார்த்தை எதிரேக தானே அந்ய அனவ பாஷணம் தத்பானே இந்த எதிரேகிடுத்து தத்பானேங்கிற வார்த்தை எடுத்துங்க தற்பானேனா தத்துனா அது அதுனா ஆத்மா பானேன விளங்குவது அபானேனா விளங்காதது பானேன விளங்குவது பானே விளங்கும் போது அந்த ஆத்மா விளங்கும்போது அல்லது ஆத்மா பிரகாசிக்கும் போது அந்யக அந்யக அனவ பாஷனம் பிரிக்கணும் அந்நியகனா மற்றொன்றுன்னு அர்த்தம் என்னது மற்றொன்று ஸ்தூல சரீரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸ்தூல சரீரமானது அதாவது ஸ்தூல சரீரமானது அனவ பாஷனம் விளங்காமல் இருத்தல் என்பது அல்லது பிரகாசிக்காமல் இருத்தல் என்பது பிறகு எத் சகன் சேர்த்துக்கணும் எதுவோ அதுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும் விளங்காமல் இருத்தல் என்பது எதுவோ அது வதிரேக எங்க இருக்கு எதிரேக ரெண்டாவது வார்த்தை ரெண்டாவது வரையில் எதிரேகன்னா எதிரேகம் ஆகும் அல்லது வியாவிருத்தி ஆகும் கனவு காணும் நேரத்தில் இந்த ஸ்தூல சரீரமானது இந்த அன்னமய கோஷமானது பிரகாசிக்க போது அல்லது விளங்காத போது ஆத்மாவினுடைய பிரகாசம் என்பது அல்லது விளங்குதல் என்பது எதுவோ அது அன்வயமாகும் அந்த ஆத்மா விளங்கும் போது ஆத்மா பிரகாசிக்கும் போது மற்றொன்று அதாவது இந்த உடம்பானது விளங்காமல் இருத்தல் என்பது பிரகாசிக்காமல் இருத்தல் என்பது எதிரேகமாகும் இந்த நியாயப்படி பார்த்தா உடம்பு இல்லாத போதும் ஆத்மா இருக்கிறது ஆத்மா இருக்கிற பொழுது உடம்பு இல்லாமையும் போகிறது அதனால் உடம்பு வேற ஆத்மா வேறன்னு பிரித்து உடம்பு நான் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் உடம்பை விட்டாச்சு ஒரு மனசு இருக்குது புத்தி இருக்குது எல்லாம் இருக்குது இதெல்லாம் சூக்ஷம சரீரம் ஒன்று இருக்குது பிராணமய கோஷம் மனவமய கோஷம் விஜயானமய கோஷமெல்லாம் இருக்குது அது எப்படி அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுற சுலோகம் படிக்கலாம் முப்பத்தி ஒம்பது ணேச आत्मनो ஆத்மனோபான மண்வயம் பானே இங்க சூக்ஷம சரீரத்திலிருந்து ஆத்மாவை பிரிக்கிறார் சூக்ஷம சரீரத்தில் மூணு கோஷம் இருக்கு பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞான மயக்கோஷம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதுக்கு லிங்க சரீரம்னு ஒரு பேர் இருக்குது எதாவது இருக்குதுன்னு சொன்னால் ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு அஞ்சு பிராணன் மனசு புத்தி பதினேழையும் சேர்த்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இதில் கர்மேந்திரியங்களும் பிராணனும் சேர்ந்து பிராணமய கோஷமாகுது ஞானேந்திரியங்களும் மனசும் சேர்ந்து மனமய கோஷம் ஞானேந்திரியங்களும் புத்தியும் சேர்ந்து விஞ்ஞான மயக்கோஷம் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த அதை விட்டுருவோம் இப்போ சூக்ஷம சரீரம் மனசு புத்தின்னு ஒன்று நம்மளுக்கு இருக்குது உடம்பு நானல்ல புரியுது மனசு நான் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதுதான் ஆத்மா உடம்பு ஆத்மா இல்லை புரியுது இப்போ நம்ம உயிர் பிரிகிறதை என்ன சொல்கிறோம்னு சொன்னீங்கன்னா உடம்பு ஆத்மா இருந்தால் நிறையா பேருக்கு புரியும் ஏன்னா இறந்த பிறகு உடம்பு கிடக்கு ஆனால் மனசு புத்தி எங்கே போச்சுன்னு தெரியலை அதனால் அது ஆத்மா நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ரொம்பலேயே நினச்சிக்கு அதுவும் ஆத்மா கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக போகும்போது பார்க்கலாம் இப்போ என்னென்னா அந்த மனசும் புத்தியும் ஆத்மா வரல ஏன்னா அது வந்து ஆத்மா மறைச்சிக்கிட்டு இருக்கு இந்த மனசு புத்தி வந்து உணர்வு இல்லாமல் நம்மளால் ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியாது மனசுன்னு வெளிப்பட்டுச்சுன்னா உணர்வோட இருக்கும் உடம்பு உணர்வு இல்லாமல் பார்க்கலாம் இந்த இடத்துல கூட உணர்வு இல்லாமல் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் உணர்வே தெரியாது மனசை நம்மளால் அப்படி ஆக்க முடியாது சாதாரண நம்மளை கையில் கிடையாது மனசையும் உணர்வையும் பிரிக்க முடியுமா முடியலைங்கிறதே சயின்ஸில் இன்னும் சொல்லலை அவங்க மனசுனாலே உணர்வோடனே சொல்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு அதை வந்து உணர்வு வேற நம்ம வேதாந்தத்தில்ன்னு சொல்கிறோம் ஆத்மாங்குறதே உணர்வு சுத்த சைதன்யம் அதனுடைய பிரதிபிம்பந்தேன் மனசில் இருக்குதுன்னு சொல்லுவோம் அந்த சூக்ஷம சரீரத்தில் இருக்குதுன்னு சொல்லுவோம் அவங்க பிரிக்க முடியாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது இன்னும் புரியலை அப்படிங்கிறது விஞ்ஞானத்துலேயும் சொல்கிறது உண்டு விழிப்புலையும் உணர்வு இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஏன்னா மனசு இருக்கிறதுனால தான் உணர்வு இருக்குது மனசு நீங்கள் எங்கேயோ கொண்டு போயிட்டேன்னு வச்சுங்க உணர்வே தெரியாது உடம்புல இங்கேயே பார்க்குறோம் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதோ மனசை எங்கேயோ வச்சுக்கிட்டு இருக்காரு நாலு பேர் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க கண் முடிச்சுக்கிட்டு இருக்குது கண்ணு ஒன்றுமே தெரியாது ஒருத்தர் கூப்பிடுவார் காதலே விழுகாது என்னப்பா பத்து தடவை கூப்பிட்டேனா எங்கேயோ சிந்தனையில் இருப்பார் என்ன மனசு போயிடும் இந்த உடம்பு உணர்வு இல்லாமல் இருப்போம் மனசு உணர்வு மனசு வந்துருச்சுன்னா அங்கே எல்லாம் வந்துடும் அப்ளீட்டாக வந்துடும் இந்த மனசுங்கிறது சூக்ஷமாக சரீரம் பொதுவாக நம்ம சொல்கிறோம் அதில் மனசு இருக்கு புத்தி இருக்குது சித்தம் இருக்கு அகங்காரம் இருக்கு ஞானேந்திரியம் கருமேந்திரியம் எல்லாம் சேர்ந்ததூக்ஷம சரீரம்னு பார்த்துருக்கோம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சரீரம் இந்த உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கு கையை தூக்குறது வந்து தூக்குற சக்திங்கிறது ஞா கருமேந்திரியம் இந்த கையை வந்து தூக்குறதுக்கு அசைக்கிறோம்னா உள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இருக்கு சூக்ஷம சரீரம் பார்க்குற சக்தி கேட்கிற சக்தி இதெல்லாம் உள்ளுக்குள்ள தெரியாமல் இருக்கு இந்த பேசுகிற வாய் நாக்கு இருக்குது பார்த்திங்களா அது வந்து சக்திங்கிறது உள்ள தனியாக இருக்குது சில பேருக்கு நாக்கு பேச முடியாது காது கேட்க முடியாது அதெல்லாம் சூக்ஷமமான ஒரு சரீரமாக இருக்குது அது ஆத்மாவை மறைத்திருக்கிறது அது ஆத்மா வேறு அது வேறு எனக்கு ஆத்மா இருக்கிறதுனால நான் கேட்குறேன் ஆத்மா கேட்க முடியாது ஆனால் அது கேட்குற சக்தி வேறு ஆத்மா வேறு அது எப்படி நிறுவனம் பண்ணுறாருனா இங்கே தூக்கத்தை எடுத்துக்கிறார் ஆழ்ந்த உறக்கத்தில் கனவில் மனசு வேலை செய்யுது ஆழ்ந்த உறக்கத்தில் மனசு வேலை செய்லை செய்யலை ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் எதுவுமே தெரியலை தெரியலைங்கிறதுக்காக ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்காங்க ஒரு அனுபவம் இருக்குது ஒன்றுமே தெரியலைங்கிற அனுபவம் அங்கே இருக்குது ஏன்னா விழிச்சோன்னு என்ன சொல்கிறான் நான் வந்து ரொம்ப நேரமாக நைட்டு எட்டு மணிக்கு படுத்தேன் அஞ்சு மணி வரைக்கும் என்ன நடந்துச்சுனே தெரியாதுங்கிற ஒரு அனுபவம் இருக்குது ஒன்று அனுபவிச்சாத்தான் வந்து சொல்ல முடியும் எனக்கு தெரியலைங்கிறத அனுபவிச்சுருக்கேங்க அப்போத்தான் வந்து சொல்ல முடியும் இப்போ ரிஷிகேஷில் இருக்கிறோம் ரிஷிகேஷில் நீங்கள் போயிட்டு வந்த அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போய் அனுபவிச்சுருந்தா தான் அந்த ரிஷிகேஷில் நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் இதை பார்க்கலை பார்க்குறதுக்கு சொல்ல முடியும் அனுபவம் இல்லாமல் சொல்ல முடியுமா நான் போகவே இல்லை எப்படிப்பா சொல்கிறதுன்னு சொல்லிடுவோம் ஒன்றும் இல்லை இந்த வகுப்புக்கு வந்துருக்குறீங்க இங்கே ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தீங்க உங்கள் அனுபவத்தை சொல்லுங்க நீங்கள் வந்தால் சொல்ல முடியும் போனேன் சாயி பேசுறது ஒன்று கூட புரியலை நல்லா தூங்குன அப்படின்னு சொல்லலாம் இங்கே அனுபவம் இல்லாமல் சொல்ல முடியுமா இல்லை அவர் பேசுனது அறஹோறையாக புரிஞ்சிச்சு ஏதோ ரெண்டு வார்த்தை விழுந்துச்சு கேட்ட அப்படின்னு சொல்லலாம் நல்லா புரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம் ஒன்றுமே புரியலைங்கிறது கூட அனுபவம் வேணும் வந்திருக்கணும் நான் போனேன் ஒன்று கூட புரியலை அப்படிங்கிற அனுபவம் சொல்ல முடியும் இல்லை சொல்ல முடியுமா எதையும் அனுபவிக்காம சொல்ல முடியாது அப்ப ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு அனுபவம் இருந்திருக்கிறது அது எது அனுபவிச்சிச்சு மனசும் கிடையாது உடம்பும் கிடையாது உடல் உணர்வு இல்லை அடிச்சு போட்டது மாதிரி தூங்கினான்னு சொல்லுவாங்க மனசு வேலை செய்யல ஆனா ஒரு உணர்வு இருந்திருக்கு அந்த உணர்வு இருந்ததுனாலதான் விழிச்ச பிறகு என்ன சொல்றோம் நான் ரொம்ப அருமையா தூங்கினேன் அஞ்சு மணி நேரம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுங்கிற அனுபவம் அங்கிருந்திருக்கு அந்த அனுபவம் எதார் பார்த்தது அது ஆத்மா இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் காரண சரீரம் அது சொல்லுவாங்க அது அது இல்லாத அப்போ என்ன சொல்கிறாங்க சூக்ஷம சரீரம் மனசும் இதுவும் இல்லாத பொழுதும் கூட நான் இருந்திருக்கிறேன் அங்கே மனசும் வேலை செய்யலை உடம்பும் வேலை செய்யலை ஆனால் நான் இருந்திருக்கிறேங்கிற உணர்வு இருக்குல்ல அப்போ இந்த ஸ்தூல சரீரம் இல்லாத போதும் சூக்ஷம சரீரம் இல்லாத போதும் ஆத்மா விளங்கியது ஆத்மா விளங்கிய போதும் சூக்ஷம சரீரம் விளங்கவில்லை இந்த நியாயப்படி பார்த்தால் ஆத்மாவேரு சூக்ஷம சரீரம் வேறு அப்படிங்கிறார் சூக்ஷம சரீரம் விளங்காத போதும் ஆத்மா விளங்குவது ஆத்மா விளங்கும் போது சூக்ஷமா விளங்கவில்லை முதல்ல சொன்னது அன்வயம் இரண்டாவது எதிரேகம் அன்வயம் அல்லது அணுவிறுத்தி வியிரேகம் அவியாவிருத்தி ஆகவே ஆத்மா வேறு சூக்ஷம சரீரம் வேறு அப்படிங்கிற கருத்தை நிலைநாட்டுறார் முப்பத்தி ஒன்பதுல ஆத்மா எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கிறது விழித்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் இந்த சூக்ஷம சரீரமான பிராணமய கோஷம் மனோமய கோஷம் அன்னமய கோஷம் மூணும் சேர்ந்து ஒரே இடத்துல இங்கே விளக்கிட்டார் விளக்கிட்டு என்ன சொல்கிறாரு அது இல்லாத போதும் இது இருக்கிறது இது இருக்கிறம்போதும் அது இல்லாமல் இருக்கிறது ஆகவே சூக்ஷம சரீரம் வேறு நான் வேறு எப்பொழுதும் ஆத்மா விளங்கி கொண்டிருக்கின்றது சூக்ஷம சரீரம் கனவில் விளங்குது வெளிப்பில் விளங்குது ஆழ்ந்த உறக்கத்தில் விளங்கலை ஆனால் ஆத்மா விளங்கிட்டு இருக்குது இது விளங்காத போது அது விளங்குது எது தொடர்ச்சியாக விளங்கிக்கிட்டுருக்கோ தொடர்ச்சியாக சொரூபமாக இருந்துக்கிட்டுருக்கோ அது அழியாதது சத்தியமானது ஆத்மா அதுவே நான் இந்த உடம்பும் மனசும் நான் அல்ல முதல் உடம்பு நான் அல்லன்னு பிரித்து தர்றேன் ஆத்மாவில் இருந்தேன் மனசு அது வந்து போகிறது அவ்வளோதான் அது இல்லாத போதும் நான் இருக்கிறேன் ஆத்மா இருக்கிறது அது சத்தியமாக இருக்கிறது இங்கே நிலைநாட்டுறார் இதுக்கு பிரிவான விளக்கம்னு நம்ம நிறைய பார்க்க போகிறோம் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியலாம் புரியாமலும் இருக்கலாம் போக போக கேட்க கேட்க தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடணும் அப்போ ஒரு பெரிய நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்மளுடைய உண்மை சொருபம் இது தானாங்கிறது அதனால் கேட்டுக்கிட்டே இருங்க போக போக புரியும் சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் பார்த்துட்டு அடுத்தது என்ன இருக்குது ஆனந்தமய கோஷம் ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி எதுக்காக மூணு கோஷம்னு சொன்னார் ஆனால் இங்கே ஒரே சரீரத்தை சொல்லி சுக்ஷம் சரீரம் இல்லைன்னு சொல்லிட்டாருனா இந்த மூணு கோஷமும் சுக்ஷம் சரீர் ஒன்றுங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்போறாரு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் லிங்காபானே சுசுப்தவும் சுசுப்தவுன்னா சுசுப்தி அவஸ்தையில் அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்த உறக்க நிலையில் சுசுப்தவுன்னா ஆழ்ந்த உறக்கம் அந்த நிலையில் ஆழ்ந்த உறக்க நிலையில் முதல் வார்த்தை லிங்கபானே லிங்கா அபானே லிங்க அபானே லிங்க அபானேனா சூக்ஷம சரீரம்னு அர்த்தம் சூக்ஷம சரீரம் விளங்காத போது லிங்கம்னா சூக்ஷம சரீரம் அபானேனா விளங்காத போது ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் சூக்ஷம சரீரத்துக்கு லிங்க சரீரம்னு ஒரு பேர் சொல்லியிருக்கோம் முன்னாடி பார்த்துருக்கோம் அதனால இங்கே என்ன சொல்றாரு சூக்ஷம சரீரத்தை லிங்க சரீரம்னு சொல்லிடுறாரு மனம் புத்தியெல்லாம் சேர்த்து சூக்ஷம சரீரம் விளங்காத போது ஆத்மநக பானம் ஆத்மனோ பானம் அன்வயகன்றிருக்கு அந்த பார்க்கு சியாத் ஆத்மனக பானம் அன்வயக அதில் ஆத்மனக பானம்னா ஆத்மா ஆத்மாவின் விளங்குதல் என்பது அன்வயக சியாத் சியாத்துங்கிறது நடுவில் இருக்குது இங்கே அன்வய கடைசியில் இருக்கு சேர்த்து போடணும் அன்வயக சியாத்துன்னு சொன்னால் அன்வயம் ஆகின்றது அந்த நியாயத்தை சொல்கிறார் ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த சூக்ம சரீரம் விளங்காத போது ஆத்மா விளங்குகிறது இது அன்பயம் அங்கே கண்டிஷன் என்ன ஆல் சூக்ஷம சரீரம் இல்லாட்டால் ஆத்மா இருக்கு இது கண்டிஷன் அதனால அதுக்கு பேர் அன்பயம் அல்லது அனுவிருத்தி ரெண்டாவது பாருங்க அடுத்தது வதிரேகஸ்து தற்பானே தத்பானேன்னா அது அதுனா ஆத்மா அந்த ஆத்மா பானேனா விளங்கும் போது அடுத்த வார்த்தை லிங்கஸ்ய அபானம் லிங்க லிங்கம்னா சூக்ஷம சரீரம் அபானம்னா விளங்காமல் இருத்தல் லிங்க சரீரம் விளங்காமல் இருத்தல் ஆத்மா விளங்கும் போது இந்த லிங்க சரீரமான சூக்ஷம சரீரம் விளங்காமல் இருத்தல் முதல் வார்த்தை ரெண்டாவது பேரில் வதிரேகஸ்து வதிரேகம் என்று சொல்லப்படுகிறது ஆத்மா இருக்கும் பொழுது சூக்ஷம் சரீரம் இல்லாதது எதிரேகம் அல்லது வியாவிறத்தி ஆத்மா இருக்கும் பொழுது சூக்ஷம சரீரம் இல்லை சூட்சம் சரீரம் இல்லாத போது ஆத்மா இருக்கிறது ஆத்மா இருக்கிற போது சூக்ஷம சரீரம் இல்லை அதனால் ரெண்டும் வேறு வேறு அதனால் ஆத்மா தொடர்ந்து இருக்குது அணுவிருத்தின்னு சொன்னால் தொடர்ந்து இருக்குது சூக்ஷம் சரீர் வந்து போது அதனால் அது வேற இது வேறையாக இருக்குது அதனால் நான் ஆத்மஸ்வரூபம் வந்து போகிறது உண்மை சுரூபம் அல்ல அடுத்த சுலோகத்தில் என்ன சொல்ல போகிறான்னு சூக்ஷம சரீரத்தை இங்கே கொண்டு வந்திருக்கார் அங்க பஞ்ச கோஷத்தை பிரிக்கிறேன்னார் இப்போ அன்னமய கோஷம் ஸ்தூல சரீரம்னு சொல்லிட்டார் சூக்ஷம சரீரத்துக்கு வந்து பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் மூணும் சேர்ந்ததே சூக்ஷம சரீரம் ஏன் இப்படி சொன்னேங்கிறத மட்டும் சொல்கிறார் முப்ப அடுத்த நாற்பதாவது ஸ்லோகத்தில் அந்த மூணு கோஷம்னு சொல்லாமல் ஏன் சூக்ஷம சரீரம் சொன்னேன் அப்படிங்கிறத சிம்பிளாக அதில் சொல்லி முடிக்கிறார் நாற்பதாவது ஸ்லோகம் படிக்கலாம் ஒரு ரெண்டு சிம்பிளான ஸ்லோகம் தான் குழாவ தாத்துவி சூசா பிராணமனோ தேவ மாத்திர அதாவது இந்த ஆ உடம்புலேருந்து பிரித்து சொல்கிறதுக்கு வேதாந்தத்தில் நிறைய சிஸ்டத்தை பயன்படுத்துகிறாங்க இங்கே என்ன பண்ணியிருக்காரு பஞ்ச கோஷத்துலேருந்து பிரிக்கிறார் சில இடத்துல மூன்று கோஷத்துலேருந்து பிரிப்பாங்க மூன்று அவஸ்தையிலேருந்து இங்கே பஞ்ச கோஷத்துலேருந்து பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு மூணு அவஸ்தையிலேருந்து பிரிக்கிறார் ஏன்னு சொன்னால் அந்த சூக்ஷம சரீரங்கிறது கனவு அவஸ்தை அந்த சூக்ஷம சரீரம் இருக்கிற அவஸ்தை அந்த சூக்ஷம சரீரத்திலேருந்து வேறுன்னு பிரிக்கிற பொழுது மூணு கோஷத்திலிருந்து பிரித்தது மாதிரி ஆயிடுது அது ஏன்னு சொல்லி சொல்கிறார் இன்னொரு சிஸ்டர் இருக்குது திரு திருஷ்ய விவேகம்னு சொல்லி எப்படி நான் வேற ஆத்மா வேறன்னுங்கிறதுக்கு அதை சொல்லிவிட்டு அதை சொல்கிறேன் அது இதில் வரலை நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் அதாவது இது நிறையா வேதாந்த கேட்டவங்களுக்கெல்லாம் பழைய பாடம் புதுசாக கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன் நான் வேறு இந்த உடம்பு வேறு அப்படிங்கிறதுக்கு அறிபவன் அறியப்படும் பொருள்னு ஒரு நியாயம் திருக்குனா நான் அறிபவன் திருஷ்யம்னு அறியப்படும் பொருள் இந்த புஸ்தகத்தை நான் அறிகிறேன் அப்போ அந்த புத்தகம் நானா இந்த புஸ்தகம் வேறு நான் வேறு இந்த புஸ்தகம் வேறு நான் வேறு இந்த டேபிளை நான் அறிகிறேன் டேபிள் வேறு நான் வேறு இந்த டேபிள் நான் அல்ல இந்த சட்டையை நான் அறிகிறேன் சட்டை வேறு நான் வேற இந்த வாட்ச நான் அறிகிறேன் வாட்சி வேறு நான் வேறு எதையெல்லாம் அறிகிறேனா அது நானாக இருக்க முடியாது உண்மைதானே அத என் உடம்பை நான் அறிகிறேன் உடம்ப பார்க்கிற எப்படி இருக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி இன்னைக்கு உடம்பு சௌரியமா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்ப உடம்பு வேறு நான் வேறு உடம்பு பார்க்கப்படும் பொருளாக இருக்கிறது அதனால தானே அதே மாதிரி பாருங்க என்னுடையதுன்னு எதெல்லாம் சொல்கிறோமோ நானில்ல என்னுடைய வீடுன்னு சொல்கிறான் வீடு நானா வீடு நான் கிடையாது என்னுடைய உடம்புன்னு சொல்கிறோம் அப்போ வீட்டை எப்படி என்னுடைய வீடுன்னு சொல்கிறோமோ இச்சட்டை எப்படி என்னுடைய சட்டைன்னு சொல்கிறோமோ உடம்பை என்னுடையதுன்னு சொல்கிறான் எனக்கு உடம்புக்கு சரியவின்னு டாக்டர்கிட்ட சொல்லுவான் நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன் நம்ம மொழியே தத்துவமாக இருக்குது இங்கிலீஷில் அயாம்சா பிரிம்பாங்க நான் சரியில்லை நான் சரியில்லைன்னு வேற அர்த்தமாயிடிறாங்க தமிழ் மொழியில் பாருங்கள் என்னுடைய உடம்புக்கு சரியில்லைன்னு டாக்டர் அப்போ உடம்பு தனியாக பிரிச்சுதுன்னு டாக்டர்கிட்டே சொல்கிறேன் நம்ம என்னுடையதுன்னு எதெல்லாம் சொல்கிறோமோ அது நானல்ல எதையெல்லாம் பார்க்குறோனோ அது நானல்ல இருக்காது இல்லையா கரெக்டாக இருக்காது இல்லையா அப்போ உடம்ப என்னுடையதுன்னு சொல்கிறோம் உடம்பு என்ன செய்யுது நல்லா இருக்குது நல்லா இல்லை டயர்டாக இருக்குது சுறுசுறுப்பாக இருக்குது சொல்கிறோம்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்போ அறியப்படும் பொருள் உடம்பாக இருக்கிற இது ஒரு மெத்தடு உடம்பு வேறு ஆத்மா வேறுன்னு சொல்கிறதுக்கு சரி இல்லை மனசுன்னு சொல்லலாம்னா மனசை நான் பார்க்குறேன் மனசு என்னென்ன பண்ணுதுன்னு நம்ம தான் பார்க்குறோம் நம்ம மனசு நம்மளுக்குத்தான் தெரியும் அடுத்தவங்க மனசை பார்க்கணும் முயற்சி பண்ணுறோம் அது தேவையும் இல்லை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை அது பார்த்தா விவகாரம் தான் அதனால தான் கடவுள் வந்து யாருக்கும் தெரியாமல் படைச்சிட்டார் எந்த மனசையும் யாரும் பார்க்கக்கூடாது நம்ம மனசை முதல் நம்ம பார்த்து சரி பண்ணணும் அதுக்குத்தான் நம்ம மனசை நாம் பார்க்குறோம் என் மனது நல்லா இருந்துச்சு எனக்கு இப்போ பொறாமல் வருது எனக்கு கோபம் வருது எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கலை பிடிக்குது எல்லாம் நம்ம மனசை நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்போ தானே நம்ம வந்து சரி பண்ண முடியுது பார்க்காம சரி பண்ண முடியுமா நம்ம மனச வேணாம எனக்கு சரி பண்ண முடியாது நம் மனதை நாம் பார்ப்பதால் மனம் நான் அல்ல புத்தி நல்லா வேலை செஞ்சிச்சுன்னு சொல்கிறான் என்னுடைய புத்தி என்னுடைய மனசுன்னு அங்கே சொல்கிறேன் நான் மனசுன்னு சொல்கிறதே இல்லை அப்போ மனசு வேறு புத்தி வேற இப்படி பிரிக்கிற மெத்தேடு ஒன்று இருக்குது ஆத்மா வேறு நான் வேறுன்னு பிரிக்கிறதுக்கு அது மாதிரி இங்கே என்னன்னா மூணு கோஷத்தை சுக்ஷம சரீரமாக இருக்கு இங்கே அப்படியே இங்கே வந்தோம்னு சொன்னால் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் விஜானமய கோஷம் மூணும் சேர்ந்து சூக்ஷம சரீரம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எல்லாம் சேர்ந்து பஞ்சபிராணெலாம் சேர்ந்து சூக்ஷம சரீரம் அதை மூணு கோஷமாக பிரிச்சிருக்கு அது எதன் அடிப்படையில் பிரிச்சிருக்குன்னு சொன்னால் ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம் அதாவது குணத்தின் அடிப்படையில் ஒரே பொருள் மூணா பிரிச்சு சொல்லியிருக்க அவ்வளத சுட்சம சரீரத்தை மூணு கோஷமா பிரிச்சு சொல்லியிருக்கேன் அதனால நான் தனித்தனியா சொல்லலைன்னு சொல்றாரு அவர் ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது ரஜோகுண அம்சத்திலிருந்து பஞ்ச பிராணனும் கர்மேந்திரியம் தோன்றின அது பிராணமய கோஷம் சாத்வீக அம்சத்திலிருந்து மனம் புத்தி ஞானேந்திரியம் தோன்றின அது என்னாச்சு மனமய கோஷம் விஞ்ஞான கருமிய கோஷமாச்சு அதனால நான் வந்து அப்படி இருக்கிற சுட்சம் சரீரன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறார் ஒரே பாம்புதான் அந்த பாம்பு என்ன இருக்குது நீளமாக கிடக்கும் சுருண்டும் கிடக்கும் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும் அதனுடைய அவஸ்தை வேறைய வழிய பொருள் ஒன்றுனா அப்படிங்கிறது மாதிரி இங்கே சொல்கிறார் அதனால் குணத்தின் அடிப்படையில் அதை பிரித்துள்ளேன் அப்படிங்கிறார் அஞ்சு கோஷமாக பிரிச்சிருக்கார் மூணு சரீரத்தை அஞ்சு கோஷமாக அடுத்தது ஆனந்தமய கோஷம் அது கனவு நிலைக்கு வரப்போகுது அது இந்த பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம் சினிமா படம் உதாரணம் சொல்லணும் பார்த்தேன் பழைய படம் தெய்வ மகன் ஒரு படம் பார்த்திங்களா பழைய சினிமா படம் சிவாஜி சிவாஜி ஒரே ஆள்தேன் என்ன பண்ணுவார் மூணு ரோலில் இருப்பார் நாம் அதே மாதிரி மூணு ரோலில் இருக்க ஆனால் சிவாஜி வேற அந்த ரோல் வேற இங்கிட்டு வந்தவொடனே சிவாஜி ஆயிடுவார் படத்தில் வேற அப்பா ஒருத்தர் பிள்ளை ஒருத்தர் நூறு பிள்ளை ஒருத்தர் ஆனால் உண்மையான சொருபம் அது வேறு அது மாதிரி நம்மளுடைய உண்மையான சொருபம் ஆத்மா மூணு அவஸ்தையில் போய் வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரே ஆள் மூணு வேடத்தில் நடிக்கிறது மாதிரி பெரிய விஷயம் என்னன்னா ஒரு சும்மா ஜோக்கு சொல்கிறேன் உங்களே நடந்தது இந்த கௌரவம்னு ஒரு படம் பார்த்திங்களா கௌரவம் சினிமா படம் பார்த்தீங்க ஆள் ரெண்டு பேரத்தில் இருப்பார் சிவாஜி இருப்பார் இல்லைங்களா ஒருத்தர் சிவாஜி ரசிகர் அவங்க சினிமாவுக்கு போகாது அந்த படம் பார்த்துட்டு வா நல்லா சிவாஜி நடிச்சிருக்காருன்னு சொல்லிவிடுவேன் போன உடனே பார்த்துட்டு வந்து சிவாஜிக்கு நடிப்பே இல்லை ஒன்றும் கிடையாது அவா பெரியப்பா ஒருத்தர் நடிச்சிருக்கார் வித்தியா அவருக்கு சூப்பராக நடிச்சிருக்காருன்னுச்சு அது சிவாஜினே தெரியல அதுக்கு அந்த அளவுக்கு அங்கே வித்தியாசம் தெரியுது அப்படி நாம் ஒரே ஆள் மூணு வேஷத்தில் வர்றது மாதிரி ஒரே ஆள்னா விழிப்பில் அந்த உடம்போட ஜாயின் பண்ணுறோம் கனவு மனசோட ஜாயின் பண்ணுறோம் விழிப்பில் மூணுலேயும் ஜாயின் பண்ணுறோம் கனவு அதில் ஜாயின் பண்ணுற தூக்கத்தில் அன்னொன்று ஜாயின் பண்ணிடுறோம் மூன்று அவஸ்தையில் இந்த மாதிரி மூன்று சரீரங்களும் பிரித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே ஆத்மா வேறு நான் வேறு அப்படிங்கிற கருத்தை நிலைநாட்டு இங்கே குணத்தின் அடிப்படையில் சூக்ஷம சரீரம் மூன்றாக மூன்று அவஸ்த கோஷமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார் முதல் சுலோகத்தில் சொன்னதுக்கு டெஃபனிஷன் தான் இது ஏன்னா இங்கே வந்து பஞ்ச கோஷம்னு சொல்லிட்டாரு இங்கே மூணு சரீரமாக சொல்கிறார் ஏன் அப்படி சொன்னேங்கிறது சொல்கிறார் சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கறலாம் தத்விவேகாத் விவித்தா தத் விவேகாத்னா தத்துனா அது அந்த சூக்ஷம சரீரம் பிரிக்கப்பட்டதனால் விவேகாத்னா பிரிக்கிறது சூக்ஷம சரீரத்தை மூணாக பிரித்தோம் அப்படி பிரிக்கப்பட்டதனால் கடைசி வார்த்தையை எடுத்துக்கங்க கோஷக கோஷாகா பிராண மனோதியக அப்படின்னு இருக்கு பிராணக மனோதியக மனோதியக கோஷாகா பிராண மனோ விஜானமய கோஷங்கள் அந்த சூக்ஷம சரீரம் பிரிக்கப்பட்டதனால் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு பிராண மனோ விஜானமய கோஷங்களாக விவிக்தா ஸ்யூகு முதல் வார்த் முதல் வரியில் ரெண்டாவது வார்த்தை விவிக்தா ஸ்யூகுன்னா பிரிக்கப்பட்டதாகிறது அந்த சூக்ஷம சரீரம் பிராண மனோ விஜானமய கோஷங்களாக பிரிக்கப்பட்டதாகிறது கீழே ரெண்டாவது வரி தே தேனா அவைகள் அந்த மூன்று கோஷங்களும் கீ தத்ரை தத்ரைனா அந்த சூக்ஷம சரீரத்தில் குண அவஸ்தா குண அவஸ்தா பேதங்களினால் மட்டும் குணபேதங்கள் சாத்விய குணம் ரஜோகுணத்தின் பேதத்தினாலதான் மூணா பிரிச்சோம் ஞாபகம் வச்சுக்கிறோம் நம்ம அதை ஞாபகப்படுத்துறீங்க முன்னாடி கிளாஸ் கேட்டவங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குண அவஸ்தை மட்டும் பிரிதக்ருதாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது சூக்ஷம சரீரம் பிரிக்கப்பட்டதனால் அதில் உள்ள பிராண மனோ விஜானமய கோஷங்கள் பிரிக்கப்பட்டதாகிறது அந்த மூன்று கோஷங்கள் சூக்ஷம சரீரத்தில் குண அவஸ்தை மட்டும் பிரிக்கப்பட்டதாக ஆகிறது இப்போ என்னாச்சு அஞ்சு கோஷத்தில் நாலு முடிஞ்சிச்சு ஆத்மா வேறு இந்த நாலு கோஷம் வேறுன்னு பார்த்தாச்சு இன்னி இருக்கிறது ஆனந்தமய கோஷம் அது காரண சரீரம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய நிலை அது என்னான்னு பார்க்கணும் இப்போ நல்லா ஞாபக வேண்டிய விஷயம் அதாவது அணுவிறுத்தி வியாபிறத்தி இந்த நியாயத்தை ஞாபக வச்சுக்கிறணும் அன்வய ஒரே தான் இங்கே அன்வய எதிரே அன்வயங்கிறது அணுவிறுத்தி வியாவிருத்துங்கிறது எதி எதிரேகம் எது இருந்தால் எது இல்லாதபோது எது இருக்குமோ எது இருக்கும்போது எது இல்லாமல் இருக்குமோ அந்த நியாயத்தை பயன்படுத்தி இந்த ஆத்மா இருக்கும் பொழுது உடல் இல்லை உடல் இல்லாத போது ஆத்மா இருக்கிறது ஆத்மா இருக்கும் பொழுது உடல் இல்லை ஆத்மா இருக்கிற பொழுது சூக்ஷம சரீரம் இல்லை மனம் புத்தி இல்லை ஆத்மா உடல் மனம் புத்தி இல்லாத போது ஆத்மா இருக்கிறது அதனால் ஆத்மா வேறு உடல் வேறு ஆத்மா வேறு சூக்ஷம சரீரம் வேறுங்கிற நியாயத்தை பயன்படுத்தினார் இப்போ கனவை எடுத்துக்கிட்டு சொல்லிட்டாரு விழிப்பு எடுத்துகிட்டு சொல்ல முடியான்னு சொல்லியாச்சு கனவு அதாவது இந்த உடம்பு இல்லைங்கிறது கனவு நிலை அடுத்தோம் மனம் நான் இல்லைங்கிறதுக்கு உறக்கத்தை எடுத்தாச்சு இந்த உறக்க நிலையில் இருக்கிறது நான் இல்லை அந்த காரண சரீரம் அஞ்ஞானம் நான் இல்லைங்கிறதுக்கு நீ என்ன மூணு அவதான அவஸ்தை தானே இருக்குது என்ன அவஸ்தை இருக்குது அது எப்படி வளர்க்குறது புரியுதா உங்களுக்கு அது ரெண்டுக்கு இதுக்கு வந்தாச்சு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தமய கோஷம் வேறு ஆத்மா வேறுன்னு வரைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அவஸ்தை வேணுமேன்னா இங்கே சமாதி அவஸ்தையை எடுத்துகிட்டு அடுத்த சுலோகத்தில் சொல்ல போகிறாரு என்ன அவஸ்தை சமாதி அவஸ்த சமாதே பெரிய சமாதி அவஸ்தி சொல்ல போற அது எப்படிங்குறது அடுத்த சுலோகத்தில் சொல்றாரு படிச்சுட்டு சொல்ற நிமிஷம் படிச்சிடலாம் நாப்பத்தி ஒன்னு படி சுத்திய பானே பானம் தோன் மோன்வய வதிரேகத் ஆத்மபானேம் சுசுநாஷனம் இங்க காரண சரீரம் ஆழ்ந்த உறக்கத்தில் அஞ்ஞானம் இருக்கிறது ஆனந்தமய கோஷம் இருக்கிறது ஆனந்தமய கோஷம் இல்லை ஆனால் ஆத்மா இருக்கிறது ஆத்மா இருக்கிறது காரண சரீரம் இல்லை அப்படிங்கிற கருத்தை சமாதி அவஸ்தையை எடுத்து நிலைய நாட்ட இந்த சமாதி அப்படின்னா என்னங்கிறதுக்கு இதுலேயே சுலகம் ஐம்பத்தஞ்சில் நிறையா விளக்கிறார் ஏன்னா அந்த சமாதியை பற்றிய குழப்பம் நிறையா இருக்குது அவர் ஜீவசமாதி ஆகிட்டார்னு சொல்லுவாங்க ஜீவசமாதின அர்த்தம் உயிரோடு புதைக்கிறது சில ஞானிகள் வந்து நிஷ்டையில் உட்காந்து இந்த உச்சந்தலை வழியாக உயிரை பிரிப்பாங்களாம் அவங்க பிரிச்சிடுவாங்க உட்காந்துட்டு நம்ம சமாதி கட்டிடுவாங்க சில பேர் சித்தர்கள்லாம் சித்திகள்லாம் இருக்குது சில பேர் உண்மையிலே மரணம் அடைஞ்சிருவாங்க ஞானிகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ராமகிருஷ்ண பிரம்ம வம்சர் விவேகானந்தர் இருந்தாலும் உண்மையிலே உடம்பு விட்டு போயிடும் அவங்கள் ஞானிகளாக இருந்தால் அதை ஜீவசமாதி சொல்கிறோம் நம்ம இதுக்கு சமாஜின்னு ஒரு பேர் சொல்கிறோம் அப்புறம் இறந்ததுக்கே அவர் சமாதி ஆகிட்டா இறந்தவர் என்ன பண்ணுவாங்க சமாதியாகிட்டா இருப்பாங்க தியானத்தில் சமாதி நிலைன்னு ஒரு நிலை இருக்குது நம்ம தியானம் பண்ணும் பொழுது சமாதி நிலைன்னு ஒரு நிலை இருக்குது அங்கே என்னன்னா எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை ஒரு எண்ணம் கூட அங்கே கிடையாது விழிப்பு நிலையில் எண்ணங்கள் இருக்கும் உறக்கத்தில் எண்ணமே இல்லை சமாஜிலையும் எண்ணங்கள் இல்லை எண்ணம் அப்படியே கொண்டு போய் கான்சு ஒரே எண்ணத்தில் வருவாங்க அப்புறம் அந்த எண்ணத்தில் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் வந்து அடிப்பூருக்காக சமாதி நிலைக்கு போயிடுவார் ஆழ்ந்த உறக்கத்துலேயும் எண்ணங்கள் இல்லை ஆனால் அறியாம இருக்கிறது நான் என்னங்கிற அறியாம கிடையாது ஆனா சமாதிங்கிறது விழிப்பு நிலைதான் விழிப்பு நிலையிலே சமாஜில இருக்கும் அப்படி சமாதில இருக்கிற பொழுது அறியாம இல்லாமல் இருக்கு அறியாம இல்லாமனா காரண சரீரம் இல்லை அதனா சொல்லுவோம் ஆனந்தமய கோஷமும் சொல்லுவான் அந்த காரண சரீரம் இல்லாத நிலையில் நான் இருக்கிறேன் அந்த சமாதி நிலையில இது ஞானிகளுக்கு ஞானிகளுக்கு இல்ல சித்த புருஷர்கள் அந்த சமாதி நிலைக்கு போகக்கூடிய ஞானிகளுக்கு சொல்லி சொல்வாங்க அப்படி அவர்கள் அப்படி இருக்கிற நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்கிற முடியாது ஆனால் நம்மளுக்கு ஒரு வழி சொல்கிறார் எப்பன்னா நம்ம சொன்னால் பிரியம் மோதம் பிரமோதம் சொன்னால் இது ஆனந்தமய கோஷத்தில் இருக்குன்னு சொன்னான் தத்துவம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் இந்த வேதாந்த விஷயம் புரிஞ்சு இந்த மூணு சரீரம் நானும் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் இந்த சமாதிக்கு ஈக்குவல் தான் நிலையே நாம் இருந்தாலும் கூட அறியாமை அற்றி இருக்கிறோம் அறியாமை தான் காரணசரீரம் ஆனந்தமய கோஷமாக இருக்கிறது காரணசரீரம் விழிப்பு நிலையிலேயே ஞானி வந்து என்ன பண்ணுறான்னா அறியாமை நீங்கியதால் அறியாமை வேறு நான் அறியாமை தான் காரண சரீரத்தில் இருக்குது இவனுக்கு அறியாமைங்கிறது இல்லை விழிச்சுக்கிட்டு அந்த சித்த சில பேர் சமாதி உட்கார்ந்துருப்பாங்க அவங்களுக்கு தூக்கமும் கிடையாது அதே நேரத்தில் கனவுல இருக்கிறது உறக்கத்தில் இருக்கிற மாதிரி அறியாமையும் கிடையாது ஆனால் இருக்கின்றேன்னு அந்த நான்குற உணர்வு மட்டும் இருக்காங்க அப்போ ஆத்மா இருக்கிறது அறியாமல் இல்லை அறியாமை தான் காரண சரீரம் அறியாமை இல்லாத போதும் ஆத்மா இருக்கிறது ஆத்மா இருக்கிற பொழுது அறியாமை போய்விடுகிறது இல்லாமல் இருக்கிறது அப்போ அந்த ஆத்மா மட்டும் சத்தியமாக இருக்கிறது இது சித்த புருஷர்கள் சமாஜ நிலைக்கு போகிறவங்களுக்கு நம்மளுக்கும் இதே கருத்து தான் வேதாந்தம் புரிஞ்சாச்சின்னு சொன்னால் நாம் சரீரத்தோடு பிரித்து பார்க்கணும் ஏன்னா அறியாமல் இல்லை உண்மையிலே தெளிவாகி போச்சு இந்த மூணு சரீரம் வந்து போயிருக்கு இருக்குது வரைக்கும் இருக்குது எப்போ போதோ போகும் இதுக்கு எனக்கு சம்ம இறக்க விவகாரம் பண்ணுறது சட்டையை போட்டுருக்கு மாதிரி போட்டுருங்க அப்படிங்கிற புத்தியோடு இருப்பான் அப்படி இருக்கிற பொழுது அவன் வேறு ஆத்மா வேறுங்கிறது புரியும் அப்போ காரண சரீரத்திலேருந்து பிரிக்க முடியும் இது தத்துவம் புரிஞ்சவங்களுக்கு சமாதி நிலையில் இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு நாம் ஆராய்ச்சி வரலாம் நம்ம சத்துவம் புரியலை சமாஜியில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எப்படி இருக்காங்க அறியாமையில் தூக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்களான்னு இல்லை ஏன்னா அவங்க உணர்வோடு தான் உட்காந்துருக்காங்க தூக்கத்தில் இருந்தால் படுத்துருவோம் தூக்கத்தை தான் படுத்து கீழே விழுந்துருவோம் நல்ல உணர்வோடு இருக்காங்க அறியாமைங்கிறது அனுபவம் இல்லை தூங்குறேங்கிற எண்ணமும் இல்லை தூங்க தூக்கம் இல்லை தூங்காமல் தான் இருக்காங்க ஞானம் இருக்குது தத்துவம் இருக்குது அதனால் ஆத்மா வேறு அவர்கள் வேறு ஏன்னா தூங்கிட்டோம்னா கீழே விழுந்து படுத்துருவோம் உட்காந்து தூங்கினா கூட கழுத்து சாய் இல்லையா இருக்கா இல்லையா ஆனால் ஆண் சமாதியில் நிம்மந்து நேராக உட்காந்துருப்பார் ஆனால் தூங்காமல் இருப்பார் ஆனந்தமய கோஷத்தில் இருப்பார் எங்கள் சச்சங்கத்தில் நாங்கள் ஏழ்மலையில் ராமகிருஷ்ணன் சச்சங்கம் நடத்தினோம் அங்கே தியானம் கிளாஸில் இப்போ வைக்கிறது இல்லை இங்கேயெல்லாம் அதை வைக்கிறதை விட்டுவிட்டேன் ஏன்னா ஒம்போது மணிக்கு அந்த சச்சங்கம் ஒம்போது டு பத்து நிமிஷம் வச்சா எட்டு மணிக்கு சாப்பிட்டு வந்து ஒம்பது மணிக்கு தியானம் வைச்சா எப்படி இருக்கும் தூங்கிடுவாங்க யார் தூங்குறாங்கன்னா கழுத்து டப்பு டப்புன்னு விழுங்க ஒரு பையன் இருந்தான் நல்லா நிமிர்ந்து உட்காந்து அருமையாக தூங்குவோம் கழுத்தை சாய்க்காமல் தூங்குவோம் எங்களுக்கு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கா நினச்சேன் கடைசமாக தான் தூங்குறான் அப்படி ஒரு பழக்கம் அவனுக்கு அப்படியே முடியுது சில பேருக்கு சில பேர் சொல்லுவாங்க இந்த காட்டுவாசிகள் இருக்காங்க சில இந்த யூடியூப் சேனலில் பார்த்தான் கையை வச்சுதான் நான் தூங்குறான் கழுத்து தரையிலப்படாது கழுத்தை தூக்கி தூங்கும் போது காது தரையிலப்படாமல் தூங்குவாங்கண்ணா ஒரு இந்த இதெல்லாம் போடுறான்ல என்ன சேனல் அது அதில் போடும்போது அதில் ஒரு பார்த்தா காட்டுவாசி சின்ன குழந்த பிறந்த குழந்தை படுத்து தூங்குது தலையை தூக்கிட்டு தூங்குது ஏன்னா அந்த காற்றுல பூச்சி எதாவது போயிருன்னு சொல்லி அப்படியே பழக்கம் ட்ரெயினி பிறந்த குழந்தைக்கே வந்துடுது அந்த ஜீன்ஸு எதுக்கு சொல்கிறேன்னா சமாதியில் உட்காந்தோம்னா தூங்குனா கீழே விழுந்துருவோம் சமாதியில் நேராக உட்காந்துருக்கும் கடவுள் எண்ணமும் இல்லைங்க ஞாபகம்ங்க கடவுள் எண்ணமும் இல்லை ஜப எண்ணமும் இல்லை ஆனால் ஞானம் இருக்குது உணர்வு இருக்குது தூங்கவும் இல்லை அந்த நிலையில் ஆத்மா வேறு அறியாமை அந்த காரண சரீரம் வேறு நான் வேறுங்கிறது இருக்கிறதுனால சமாதி அவஸ்தையில் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் இருக்கான் அங்கே அறியாமை இல்லை அறியாமை இல்லாத போது ஆத்மா இருக்கிறது ஆத்மா இருக்கும்போது அறியாமை இல்லை அதனால் காரண சரீரம் வேறு ஆனந்தமய கோஷம் வேறு நான் வேறுங்கிற கருத்து நிலைநாட்டப்படுகிறது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணத் பூர்ணமுதட்சியே பூர்ணய பூர்ணமாத்தய பூர்ணமேவிஷ் ஓம் ஷாந்தேஷா ஷாங்கி கரி ஓ மாதிகுதஸ்வீ ஜை